दे सद्गुरु ிசியம் வந்தேரணம் வந்தே நந்தவிரீணம் பாதரேமீச गीतं पुनाति யாசும் கரிக்கீத்த புனாதிபனாடம் நட்டவரவ கணையோ கர்ணி விசக்கன வைஜய ரேணோ அதரசுதைய பூரையன் கோபவந்தை வந்தாவிசீச்சீர் நாமீர்த்தனாபிரசனம் பிரணாமோ துசம்தம் நமாரி பரம் சுமதே சகலகல்ணம் எய்தம் நித்தம் விராமிஜீவனஸ்மரணம் பகவானிடத்துல பக்தி செய்வதற்கு யாவர்க்கும் உரிம உண்டோ எல்லாருக்கும் தந்தையாக இருக்கிறான் பகவான் பிரகலாதன் ஸ்ரீமத் பார்த்து நாம் அசுர குழந்தைகளாச்சே பகவான் அனுபவம் நாம் பக்தி பண்ணலாமா என்று நீங்கள் நினைக்காதீர்கள் பகவானுக்கு அசுரன் என்றோ தேவன் என்றோ பிராமணன் என்றோ பிராமணன் அல்லாதவன் படிச்சவன் என்றோ முட்டால் என்றோ பதவியில் இருக்கிறவன் என்றோ பதவி இல்லாதவன் என்றோ எந்தவிதமான பேதமும் கிடையாது யாரு தன்னிடத்துல அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு தன்னை கொடுக்கிறான் என்று பெகலாது சொல்றான் நாலந்திஜத் தேவத்வம் ரிஷித்துவம் வாசுராத்மீணாய முகுந்தம் நகா பகவான் அன்புக்கு அன்ப காட்டுகின்றவன் அந்து இல்லாதபடி நீ எதை செய்தாலும் அதுக்கு பெருமை இல்லை எதை செய்யாமலும் அன்பு செய்ய முடியும் ஏதாவது செய்தாதான் அன்பு அப்படின்னு சொன்னால் அது அன்பு இல்லை ஒருத்தரை ஒருத்தர் நாம் பழகிறோம் பழகினா பத்து ரூபாய் கிடைக்கும் பத்து கொடுப்பார் என்று நினைச்ச பழகினோமான அன்பும் பேர் இல்லை அதனால எடை ஒட்டி நம்முடைய அன்பு இருக்கோ அது அது அதோட முடிஞ்சிடும் தாய்க்கு செய்ய நடத்திருக்கக்கூடிய அன்புகளை அந்த அன்பு நிரந்தரமாக இருக்கணும் அந்த செய்யினால நமக்கு ஒரு உபயோகம் இருக்கு அப்படிங்கறதுக்காக தாய் அந்த குழந்தைய பெற்று வளர்க்கல குழந்தையை வளர்க்காம தாயாரால இருக்க முடியாது இடத்துல அத்தகைய பாசம் அவளுக்கு அமைஞ்சோடு புத்திரனை பெற்று அந்த புத்திரனை வளர்க்க வேண்டும் அது தர்மம் அது சாஸ்திரம் அப்படின்னு அறாவது அம்மாட்ட சொல்றாளா தர்மம் சாஸ்திரம் அந்த குழந்தையை வளர்க்கிறாளா கடமைங்கிறதுக்காக வளர்க்கிறாளா அழுது அந்த குழந்தை பெரியவனா போய் நம்மளை காப்பாற்றுவான் என்று வளர்க்கிறாளா தெரிவனா போய் காப்பாற்றுவான் ஒரு மனுஷ இனத்துல வனார்க்கலாம் ஆனால் ஒரு நாய் குட்டி போட்டுட்டா கூட அந்த நாய் அந்த குட்டியை கருத்தோட வளர்க்கறது வேறு யாராவது வந்தா நம்ம குட்டி என்ன பண்ணிடுவாளோ என்று நினைச்ச உறவு அப்படின்னு விரட்டு பால் கொடுக்கறது எங்கு போய் அது போனாலும் கூட அந்தந்த டயத்துக்கு ஓடி வந்துடுறது அந்த குட்டியின் இடத்துல அந்த கூட்டி தானாகவே கிளம்பி அங்கும் அங்கும் சஞ்சரிக்க ஆரம்பிச்ச பிறகுதா அது இனிமே அதுக்கதையும் அது அந்த நாய் விட்டுட்டு போறோம் அதுபோல பட்சி கூட்டுல குஞ்சு பறிச்சது அப்படின்னு சொன்ன அந்த குஞ்சுவுக்கு பறக்க தெரிகிற வரையிலும் அந்த தாய் பறவை கருத்தோட இருக்கு போய் போய் தானியங்களை கொத்தி அதை தன்னுடைய வாயாலேயே பொடி பண்ணி தான் முழுங்கிடாம பறந்து வந்து இந்த குஞ்சனுடைய வாயில ஊற்றுறது இந்த குஞ்ச காப்பாற்றுறது வெயில் படாம தன்னுடைய சரகுனாலேயே காப்பாற்றுறது குஞ்சுக்கு பறக்க தெரிஞ்சு விடுத்து இனிமே அது கொத்தும் அப்படின்றதும் இது கடமையிலிருந்து விலகிறது இந்த பெரிய நாய் பிள்ளையான நாய் பெரிய நாயா போன பிறகு அம்மாவை காப்பாற்றுவான் அப்படின்ட்டு இருக்காவா அம்மா நாய் காப்பாற்றுற அதுக்கு நேர் விரோதமா கூட நடக்கும் ஒருத்தர தோட்டோ தோ அப்படின்னு எச்சக்கடை போட்டா அந்த சோனி நாயாகிய தாய் நாய் அதை சாப்பிட வரும்பொழுது பிள்ளையாகிய குண்டு நாய் ஓடி பாஞ்சு என்று அதை விரட்டிட்டு கூட சாப்பிடும் விரட்டிட்டு சாப்பிட்டாலும் இந்த சோனி நாயான தாய் போய் படுத்தும் இந்த மாதம் பிரபஞ்சம் போரா பசுபட்சிகள் இந்த மாத்ருபாவம் இருக்கு மனு விவேகமுடைய மனுஷா இடத்துலதான் அப்படிங்கிறது இல்லை அவிவேகளான பசுபட்சிகள் இடத்துல கூட இந்த மாதபாவம் இருக்கு வாக் சயம்ங்கிற இந்த பிரேம பிரதி பிரயோஜனத்தை எதிர்பார்க்காத ஒரு பிரேமையா இருக்கிறதுனால நல்ல வேலையாக சுயநலவே லட்சியமாக உத்தரவுத்தர் சாறு சௌக்கியமா என்று கேட்டா கூட சுயநலத்தினுடைய அடிப்படையிலேயே பழகிற பிரபஞ்சத்துல சுத்தமான பிரேமேன என்ன அப்படின்னு கேட்டுவிட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு இது மாதிரி சில பசுபட்சிகளும் இருக்கு பிரபஞ்சத்துல இதை காட்ட முடியாது அதனால ஒரு அசுரன் பகவான் இடத்துல பிரார்த்திக்கும் பொழுதும் இது மாதிரி பிரேமபோணும் அப்படின்னு பிராத்திக்கிறார் அஜாதாஜிவதரும் வசதராம் விஷண்ண மனோர்தாட்சாசுரன் அப்படிங்கிறது அசுரந்தான் அவன் ஆனால் பகவான் இடத்துல பரம பிரேமை அவனுக்கு அந்த பிரேமையோடு பகவான இடத்துல அவன் ஸ்தோத்திரம் பண்றான் அஜாத பட்சாதிவ மாத ரம் கதாஹா பகவானை ஆசை இருக்கு அதுக்குள்ள யோக்கியதை இல்லை ஆசை மட்டும் இருக்கு என்ன பண்ணினா அது பிரபுவை பார்க்கலாம் இவ்வளவு தொட்ட சரித்திரம் சொல்லும் பொழுதும் ராமதேவரோட பேசினான் ராமதாசருக்கு பிரத்யட்சமானால் அப்படின்னு கதைகளை சொல்லும் பொழுதும் அந்த பக்தர்கள் நானும் ஒத்தனாக்க கூடாதா என்னிடத்துலயும் பகவான் பேசக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆசைதான் இருக்கு பகவானுடைய குணங்களையும் ரூபங்களையும் வர்ணிக்க வர்ணிக்க அந்த பிரபுவை பார்க்கணும் அப்படின்னு தோன்றது ஆனா அந்த பார்க்கறதுக்கான ஒரு தகுதி என்னன்னு தெரியலையே தகுதி என்ன எப்படி சம்பாதிச்சுக்கிறது அந்த தகுதி என்னன்னு நம்மால நிர்ணயம் பண்ண முடியாது அந்த தகுதியை சர்வேஸ்வரனை தான் நிர்ணயம் பண்ணணும் நிர்ணயம் பண்ணிவிட்டான் என்ன ஆதாரம் எதிர்க்க வந்து அத்தம் பிரத்யட்சம் ஆயிடுறா அதுல இருந்து நிர்ணயம் பண்ணிவிட்டான்னு தெரியறது அதுக்கு நான் முடியுமா நமக்கு இது கிடைக்காது அப்படின்னு ஆசைப்படாமல் முடியுமா அவனை விட துர்பாகியசாலி யார் ஏனால் என்னென்னவோ கிடைக்காத ஒரு ஆசைகளுக்கெல்லாம் துராக்கிரகம் பண்ணி அதை நிறைவேறட்டும் நிறைவேறாத எப்படியாவது சாதிக்கணும்னு ஹடம் பண்ற ஜனங்களை பார்க்கிறோம் அப்படியே அது அவனுக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் எவனவன் இருக்க போறான் அதை அனுபவிக்கிறதுக்கு இல்ல நிறைவேறினா அது அவனுக்கு கஷ்டத்தை தருவான் நஷ்டத்தை தருவான்றதும் புரியாது பெரிய லாபமே பின்னாடி பெரிய நஷ்டத்தை உண்டாக்கி விடுறது வாழ்க்கையிலேயே பல ஏமாற்றங்களை அனுபவிக்கிறவர்கள் இதுக்கு சாட்சி அதனால இதுக்கு இவ்வளவு பாடுபட்டோமே என்று அப்புறம் ஃபீல் பண்றாப்புல ஆயிடுறது ஆனால் சருதீஸ்வரனுக்காக ஒரு பொட்டு கண்ணீர் விட்டா கூட அதை நிறைவேறாத போனா கூட லாபம் தான் ஏன்னா கண்ணீர் விட்டதே லாபம் தானே ஒரு புட்டு கண்ணீர் விட்டா கூட பகவானை நினைச்சுண்டு அந்த சமயம் நம்மளை நாமே நமக்கு நம்ம பிடிக்கும் தான் அல்பத்துக்கு எவ்வளவு ஆயுதாலும் தன்னை கண்டாச்சி இருக்காவா ஆயுதம் என்று தோணி ஒரு புட்டு கண்ணீர் விட்டவும் ஆனால் நமக்கு பிடிக்கும் நமக்கு ஹயத்துல சாந்தி உண்டாகிறது அதுதான் பவித்திரவான கண்ணீர் அருமையான கண்ணீர் அது பரம பக்தர்களுக்கு பகவானிடத்தில் விசுவாசம் உடையவர்களுக்கு தான் உண்டாகிறது ருத்ராசரன் சொல்றான்னு அஜாத பட்சாஜீவ மாதவம் ககாகா குஞ்சு பறவைகள் ஊசலாது என்று கூட்டுல அதுக்கு பறக்க தெரியாது தாய் பறவை ஓடி போயிடு பறந்து போயிட்ட தாய் பறவையோட போயிடணும்னு அந்த குஞ்சு பறவைக்கு ஆசை இருக்காதா அதற்கு போகணும் தான் ஆசை ஆனா சரகு முளைக்கலையே முளைச்சா அதுவும் பறந்து போயிடும் அந்த முளைக்கு தெரியாதவர்க்கு தாய் பறவையோ இந்த குஞ்சு பறவையோடையே கட்டி நோக்கோண்டிருந்தா இதுக்கு இறை தேடி கொண்டு வர அதுதான் தான் அது பயிருக்கு அது போய் கொஞ்சம் வரத்துக்கு கால தாமசம் ஆயிட இது அந்த கூட்டுல இருந்து கொண்டே தாய்ப்பறவையை நினைத்து கொண்டு அந்த குஞ்சு எப்படி எப்படி கிழகிலா கிழகிலான்னு அதனுடைய பாஷையில கூப்பிட்டு கொண்டு அம்மா வராலான்னு பார்க்கிறதோ அந்த குஞ்சு அதுபோல கிருஷ்ணா கிருஷ்ணா இந்த கூப்பிட்டு கொண்டு உன்னுடைய வரவை நான் எதிர்பார்த்துருக்கேன் உன்னிடத்துல நான் வந்துடணும் அப்படின்னு நினைச்சா எனக்கு ரக்கம் முளைக்கலையே நீ எங்கேயோ கதன ஊபர் சேஜிப்பியாக்கி மீராபாய் எங்கேயோ ஆகாசத்தில் எங்கேயோ பரமாகசத்தில் இருக்கக்கூடியவன் தனித்த ஒருவன் உன் பக்கத்துல வரத்துக்கான சக்தி எனக்கு இல்லை அப்பேற்பட்ட தக்தி எனக்கு இல்லை அப்படி பறக்கக்கூடிய சக்தி இல்லை நீ நான் இருக்கிற இடத்துக்கு நீ வந்தே ஆனால் வேணா நீ எனக்கு கிடைப்பையே தவறு உன் இருக்கிற இட நான் வந்து நீ கிடைக்கிறது அப்படிங்கறது இன்னை வரையிலும் இல்லேன்னு நிச்சயமா தெரியாது அனாதிகாலமாக அனாதிகாலமாக உன்னை அடையாதவன் இல்லாத இருக்கிறேன் இன்னி வரையிலும் அடைஞ்சவனா இல்லையே அதுல இருந்தே என் சாமர்த்தியம் இல்லையு நன்னா தெரியவரே உன்னை எப்படி அடைவேன் உனக்கும் எனக்கும் நித்திய சம்பந்தமாச்சே அதனால வேண்டாம்னு விட முடியாதே உன் தானே அடைஞ்சாகணும் உன்னை தவிர வேற கதி இல்லையே எப்படி அடையிறேன்னு தெரியலையே என்று அடுத்த உபமான சொல்ற கன்று கு தாய் பசுவோட போயிடணும்னு ஆசை பசு மேயத்துக்கு போற கன்று்த்தத்து ஒரு மரத்துல ஒரு காஷ்ட கட்டி விட்டா ஒரு தறியில கட்டி விட்டா ட வேண்டியானே நியாயம் அது மாட்டோட போய்விட்டதுனா மாட்டினுடைய பால் பூரா அது குடிச்சு போயிடும் அதனால நமக்கு பால் கிடைக்காது அதனால இதை விடுத்து விட்டு விச்சென்று காலத்துல ஊட்ட விட்டு ஊட்ட விடுறது மாதிரி ஊட்ட விட்டு அது நன்னா பால் சுரக்கிற சமயம் இது இழுத்து கட்டிவிட்டு தான் கட்டினுடனும் தான் கரண்டனுடனும் அப்படிங்கிற சுயநலம் சுயநலத்தினுடைய அடிப்படையில ஒரு சுவாதீனம் இது என் கண்ணுக்குட்டி அப்படின்னு இது தப்புன்னு கேட்பார் இல்லை கேட்காத வரையில அது நியாயம் தான் அதனால இது என் கண்ணுக்குட்டி நான் தான் காத்துக்கிறேன் இது என்னுடைய கண்ணுக்குட்டி என்று ஒரு நியாயம் பாராட்டி இருக்கிறது மாதிரி சில அந்த மனுஷியாளுக்கும் மனுஷியாளுக்கும் உள்ள சம்பந்தம் சுயநலத்தினுடைய அடிப்படையில் ஏற்பட்ட சுவீனமே தவிர நித்திய சம்பந்தம் மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா என்று பரமாத்மாவோடு உள்ள நித்திய சம்பந்தம் பரமாத்மாவோட சேரவேண்டிய இந்த ஜீவனை அவனோட சேரவிடாதபடி கதைக்காக போகக்கூடாது பிரஜனைக்கா போகக்கூடாது கோவிலுக்கா போகக்கூடாது சத்சங்கத்துக்காக போகக்கூடாது போகக்கூடான்னு உத்தரவு கூட நீயாது பிரகலாதன் திருப்பி கேட்டுவிட்டான் கிரணிக சிவவர் திருப்பி கேட்டுவிட்டான் நீ என் பிள்ளை நீ என்ன நீ அபிமானிக்கிற ஆனா என்னுடைய தகத்தன் சர்வதேஸ்வர அவனோட எனக்கு நித்திய சம்பந்தம் உன்னுடைய சம்பந்தம் தாக்காலிகம் தான் தான் உன்னுடைய சம்பந்தம் தற்காலிகம் தானே அதனால சர்வதேஸ்வரனிடத்துல பக்தி பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிறது ஒரு நியாயமா இதுக்கு ஒரு தர்மசாஸ்திரமா இப்படி சில ஜனங்கள் பிரபஞ்சத்துல இருக்கவும் இருக்காரு அது ஒரு தர்மமா பேசிக்கிறா என்னை மீறி நீ போய் என்ன பண்ண போற உனக்கு என்ன பகவான் அனுகுணம் பண்ண போறான் என்னை மீறி பண்ணி அப்படின்னு சொல்லுவாள் அப்படி சுவாதீனம் தன் சொந்தம் இல்லாதவள் சொந்தம் பாராட்டி சுவாதீனப்படுத்தி பந்தப்படுத்தி வச்சிருக்கா அதுக்கு யார் சொந்தமோ அது பின்னாடி அந்த கன்று போக முடியல போக முடியலேங்கும் பொழுது அந்த பந்தத்தை அறுத்துக்கவும் முடியல இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே மே அப்படின்னு கத்தின் இருக்கு அந்த தாய் இந்த கன்று நினைத்து கொண்டு தானே ஓடிவந்து இந்த கன்றுக்கு அந்த தாய் பால் கொடுத்தால் ஒழிய வேற வழியில்லை அதுபோல சம்சார பந்தத்துல தாயை தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயை பட்டொழிந்தேன் இல்லாத பந்தங்கள் எல்லாம் நாமே இழுத்து கட்டிகுண்டு அவள் அவளுக்கு பாத்தியப்பட்டவராக பண்ணிகுண்டும் அவரவர்கள் எனக்கு பாத்தியப்பட்டவனை பிடிச்சு வச்செண்டு இவர்களுக்கு உழைக்கத்தான் சரியா கே தவிர கிருஷ்ண சரணத்துக்கு புக முடியலே யாரோட நமக்கு நித்திய சம்பந்தமோ அவனோட புக முடியலை அவனோட புக முடியலேங்கும் பொழுதும் அந்த கிருபாலு தானாகவே வந்தால் ஒழிய நமக்கு வேறு கதி இல்லையே அப்படிங்கிறத காற்றார் இந்த கன்சுமோ விருத்ராசுரன் அதுவும் போறாம அடுத்தது எடுக்கிறான் பிரியம் பிரியேவ் ஜுஷித்தம் பிஷன் ஒரு காதலி தன்னுடைய காதலனிடத்திலே எத்தகைய ஒரு பிரேமையோட இருப்பதோ அதுபோனே சருவேஸ்வரன் இடத்திலே பிரேமம் உண்டாகிறது என்று ஒரு அசுரன் சொல்றான் கோபிகைகள் சொன்னா ஒரு ஆச்சரியம் இல்லை ஒரு அசுரன் இந்த பாவத்தை எப்படி போய் பிடிச்சாங்கிறதா ஆச்சரியமா இருக்கு பார்த்தா முரடமா இருக்கான் பெரிய சூழத்தை எடுத்துன்னு வரா ஐந்தாவதத்தோடு சேர்த்து இந்திரனையே முழுங்கிட போறான் அப்பவேற்பட்ட கொடுமை உடையவனா இருக்கான் தேவர்கள்லாம் அரண்டு இருக்கலாமா ஹிரதயம் மதுரமா இருக்கணுமா பார்க்கறதுக்கு எப்படி வேணாலும் இருக்கா ஆழ்வார் இல்லையோ முழு முரடனாத்தான் இருந்தார் மற்ற ஆழ்வாளா அஞ்சலி பண்ணிட்டு இருப்பா அந்த ஆழ்வார் திருமாளையே மிரட்டினவர் திருமாவடத்திலேயே மிரட்டினவர் கையில வேலும் கையில கேடையும் வச்சுட்டு தான் ஏதோ ஐநாறு கோதில் பொம்மையாட்டம் இருக்கு பார்த்தா ஆனா அவருடைய ஹிருதயம் என்னன்னா இந்த கோபி பாவம் தான் அவருடைய ஹிரதயம் பார்க்கறதுக்கு முரடனா இருந்த போதில ஹிருதயத்துல அத்தகைய பிரேம பாவம் பகவான் எதை இருக்கிறான் உன்னுடைய வேஷ பூஷணங்களை பார்த்து பரமபக்தன் பகவான் நினைச்சடுறது இல்லை அவன் பார்க்கும் பொழுதே ஹிருதயத்தை ஊடுருவி பார்க்கலான் யார் என்ன நினைக்கிறா என்கின்றது ஹயத்தை பார்க்கிறவன் ஹிருதயிராகியா இருக்கிறதுனால ஹிருயத்தை வெண்ண மாதிரி வச்சிருந்தோமானால் பகவான் அந்த வெண்ண போன்று ஹயத்தைத்தை எடுத்துக் கொள்கிறான் அப்படிங்கிறதுனால அசுரனாயிருந்தும் கூட கோபி ஹிரதயத்தையாக்கும் அவன் பேசுறான் பிரியம் மனோரவிந்தாட்சதிவம் காதலனை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய காதலி திக்கு தெரியாம அந்த காதலனை அடைவதற்காக அவள் துடிச்சிருக்கிற நிலை அந்த நிலைக்கு நாம் போகணும் நமக்கு அது புரியணும் அப்படின்னா புரியாது நாம் காதலி ஆகணும் நமக்கு ஒரு காதல் இருக்கணும் அவனை விட்டு நாம் பிரியணும் காதல் இருக்கணும் காதலியும் காதலிக்கும் காதலனுக்கும் லோகம் பூரா ஒன்னும் குறைச்சல் இல்லை ஆனா அப்பேர் காதல் இருக்கணும் அதுதான் காண கிடைக்கல கிரந்தங்கள்ல தான் பார்க்கிறோம் வெளி உரகத்துல காண கிடைக்கல விரகம் விரகம் விரகம்னு சொல்றான் விரக வேதனைங்கிறான் இந்த விரக வேதனைங்கிறது ராமாயணத்துல சீதா தேவிய பார்க்கும்பொழுது விரக வேதனை அப்படின்னா என்னன்னு படிக்கும் போது இருக்கு விரக வேதனை என்ன அப்படின்னு நம்மாழ்வாருடைய சீசுக்திகளையும் பாடல்களையும் பார்த்தா ஓஹோ இதுதான் விரக வேதனையோ அப்படின்னு என்ன தோன்றது இப்ப மீராபாய் கீர்த்தனங்களை பார்த்தா இதுதான் விரக வேதனை என்று தோன்றுறது விரக வேதனைங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து ரசாஸ்திரங்கள்ல சிங்கார ரசங்களை நிர்ணயம் பண்ணக்கூடிய சாஸ்திரங்கள் சில இருக்கு அந்த சாஸ்திரங்களே அது சாஸ்திர ரீதியில சொல்லியிருக்கான் சாஸ்திர ரீதியில சொல்லியிருந்தால் அது சாஸ்திரத்துல படிக்கிறதுக்கு தான் இருக்கே தவிர ஒரு மனுஷனிடத்துல அல்லது ஒரு ஸ்திரீயிடத்துல இதுவரையிலும் காண கிடைக்கல என் வயசுக்கு காண கிடைக்கல அந்த பிரேமையினா என்ன அந்த விரகம்னா என்ன ஆனா அதை சொல்லத்தான் பெரிய சபைகள்ல பிரவச்சனம் பண்ணும்போது கோபிகைகள் மீராபாய் ஆழ்வார் சொன்னா ஏதாவது சொல்லி மணி நேரம் பேசி ஏதாவது சொல்லி ஆகணுமே பிரேமையை பத்தி பின்னா உங்களால சொல்ல முடியாது யாருமே சொல்ல முடியும் அனிர்வச்சனீயம் பிரேமஸ்வரூபம் என்று சொன்ன பிரேமையினுடைய ஸ்வரூபமா அந்த பிரேம உண்டானாதான் அது தெரியும் அதனால நீ நீ கேட்டு பிரயோஜனம் என் நெஞ்சினால் நோக்கி காணும் என் நெஞ்சு நோக்கி காணீர் அப்படிங்கிறார் நம்மாழ்வார் திருக்குறங்குடி இன்னைக்குதான் சேவிச்சுட்டு வந்தோம் திருக்குறங்குடி பெருமாளை திருக்குறங்குடி பெருமாள் எல்லாரும் தான் சேவிக்கிறார் நாம கூட போய் சேமிச்சுட்டு வந்துட்டோம் ஆழ்வார் சேமிச்சதுக்கும் மற்றவா சேமிச்சதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆழ்வார் சேமிச்சுட்டு வந்து ஆலர் ஆளுறனா அலறார் அவருடைய தாயார்ட்டுக்க கோபிச்சுக்கிறார் என்னையே திருக்குறங்குடி அழைச்சுட்டு போனேங்கிறார் ஏடி நாங்கன்னா புகழையாடி திருக்குறங்குடிக்கு நாங்கன்னா புகழையாடி நீ தான் ஒசத்தியா போயிட்டி ஆனால் ஆனால் என்னை வீ நான் கோபிச்சுக்காரு நீ வந்து தகுந்த வேலையில சாப்பிட மாட்டேங்கிற உடம்ப கவனிச்சுக்க மாட்டேங்கிற ராத்திரிபுரா என்னத்தையும் நினைச்சிருந்தா அழரே தூங்க மாட்டேங்கிறே இந்த நிலைமையில இருக்கையே இந்த நிலைமையில இருக்கலாம் என்னுடைய வயசுல என்னுடைய நிலைமையிலே நீ போய் பார்க்கணும் அந்த பெருமாள் அனிதனி என்னை முனிவது நீர் நீங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டகி சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கணிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே எல்லாம் மறந்துடுத்தான் ரகுணாபரண நாயகிக்கு எல்லாம் மறந்து கொடுத்தான் ஒன்னே ஒண்ணு மறக்க மாட்டேன்றதாம் செங்கணிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே திருக்குறங்கடி போனது ஒருபாள் அதையும் மறந்துடலாம் போன பாதை எப்படி இருந்ததுங்கிறதையும் மறந்து அந்த மலை எவ்வளவு அழகா இருந்ததுங்கிறதையும் மறக்க முயற்சிக்கிறேன் கோவிலி எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்ததுங்கிறதையும் ஒரு கால் மறக்கணுமானால் மறக்கிறேன் சங்கினோடும் தேவியோடும் என்பருமான் திருமேனி அழகலை ஈடுபட்டு பாடுற பாடல் மறக்க முடியலையே ஒரு கால் சங்கையும் சக்கரத்தையும் கூட மறந்துடுறேன் நீ சங்கு சக்கரத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டீர்கள் நான் பார்த்த ரெண்டு வேற நீங்க பார்த்த ரெண்டு வேற நீங்க பார்த்த ரெண்டு சங்கு சக்கரம் நான் பார்த்த ரெண்டு தாமரை செங்கணிவாய் ஓன் இத பார்த்திருந்தா நீ தான் தவிப்ப அந்த தாமரை கண்களும் அந்த செங்கணிவாய் ஓன்றும் அதுல மனசு நின்னது எப்படின்னா தாமரை கண்களையும் விட்டால் அவனுக்கு ஏதோ என்ன என்ன பார்க்கணும்னு ஆசை கருணா திடாட்சம் பண்ணினான் எப்போ அவன் என்ன பார்த்தானோ அடுத்த தட்சணம் என்னுடைய கண்கள் அவனுடைய பவழவாயில விழுந்தது அதுல என்னுடைய மனசு நீக்க என்ன பாவம் எப்படி புரிய வைக்கிறது எப்படி புரிய வைக்கிறவன் கோவிலுக்கு போனா புண்ணியம்னு எல்லாருக்கும் தெரியும் கோவிலுக்கு போனா நமக்கு என்னவும் கிரகம் சரியா இல்லையோசரி சொல்லிவிட்டாரு போய் நம்பி ராஜனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்குற எல்லாருக்கும் தெரியும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா எனக்கு குணமாச்சுன்னு சில பேரு சொல்லுவா குணமாகலேன்னு சில பேர் சொல்லுவா இப்படி பிரபஞ்சத்துல கோயில கூட்டமா இன்னைக்கு கூட்ட கூட்டத்துக்கு என்ன குறைச்சு ஐயா கோவிலுக்கு கூட்டம் வருது ஆழ்வாருடைய பக்தி அலாதியான்னா கூட்டத்தினுடைய பக்தி அலாதியான்னா ஆழ்வார் எப்படி பக்தி பண்ணினால் அப்படிங்கிறத கூட்டத்துக்கு புரிய வைக்க முடியாது புரியக்கூடிய ஆழ்வாருடைய எதிரில் உட்கார்ந்து கொண்டு அதெல்லாம் ஏடுபடுத்தி கொடுத்தார் நமக்கு மதுரகவி ஆழ்வார் அதுவே ஆழ்வாரஹத்தால் அவர் எம்பருமான புரிஞ்சிட புரியலையோ ஆழ்வார புரிஞ்சது அவருக்கு நம்மாழ்வார புரிஞ்சது அதுக்கு அந்தண்டை எனக்கு வேண்டாம் விட்டார் நம்மாழ்வாரே எனக்கு தேவு மற்ற அரியேன் அப்படின்னு இந்த அழுமாருடைய ஹதயத்தினாலே ஆழ்ந்த பிரேமையாலே அந்த எம்பெருமான் அவர் பார்க்கும்போது தான் ஒரு பராங்குசன் அப்படிங்கிற ஒரு பெருமை உடையவனாகிய ஒரு வீரனாகவோ அல்லது ஒரு மாறனாகவோ மறந்துவிட்டார் நல்ல அழகு உடைய ஒரு ஆண்பிள்ளைங்கிறத மறந்துட்டார் நல்ல உயர்ந்த வீர பிறந்த ஒரு வீரன் அப்படிங்கிறதையும் மறந்துவிட்டார் அவர் திருக்குறங்குடி நம்பியை நினைச்ச அடுத்த கட்சம் தன்னை ஒரு கோபிகையாக பாவத்தாதோம் கண்ணனடத்துல ஈடுபட்ட ஒரு கோபிகையாக பார்த்துட்டார் அந்த செங்கனி வாய் ஒன்றிலேயே நிற்கிறார் அதுக்குதான் விரக வேதனை நினைக்கிறேன் அதுக்குத்தான் பிரேமைன்னு நினைக்கிறேன் இப்படி சில ஸ்ரீசூக்திகளை சொல்லி ஏதாவது பொழுதுபோக்குறது தவிர அந்த பிரேமையினுடைய கந்தம் கூட ஹயத்துல உண்டாகலையே அப்படி உண்டானா நல்லா வருமா நன்னா சாப்பாடு செல்லுமா கங்குலும் பகலும் கண்யிலான் கண்ண நீால் இறைக்கும் அல்லும் பகலும் இரவு பகல் தூக்கம் இல்லாதபடி கண்ணீர் கைகளால் இறைக்கும் காவேரி வெள்ளம் தோத்து போடுவான் காவேரி வெள்ளம் தோத்து போகும்போனால் அப்படி கண்கள்ல இருந்து இறைத்து கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் சரி பகல்ல நன்னா தூக்கி தூங்கிப் பழிவள் அதனால்தான் ரா தூக்கம் இல்லாமல் அப்படின்னு நாம பகல் பூரா பார்த்தா பகல் பூர்த்தனால் பகல் பூரா திருவரங்கம் திருவரங்கம் திருவரங்கம் சொல்லின்றே அழுகுன்றிருக்கிறாள் சாப்பாடு இல்லை அதனால அழுகிறாள் என்றுதான் சொல்லுவா பார்க்கிறவா சாப்பாடு இல்லை அவளுக்கு சாப்பாடும் செல்லல தூக்கமும் செல்லல உயிர் எங்க நின்று இருக்குன்னா என்றைக்காவது எம்புருவானுடைய திருவடி கைகூடும் எண்ணத்துல உயிர் கொண்டிருக்கு ததர்த்த பிராண தாரணம் அப்படின்னு அந்த ஸ்தியில்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பாவம் இதுக்குதான் பிரேமையின் பெயர் இதுக்குதான் நாய்க்கா பாவம் அப்படின்னு பெயர் இத ஆழ்வார்கள் சொல்றா கோபிகைகள் சொல்றா அவர்களை ஒட்டி நானும் பிரவச்சனத்துல சொல்றான் ஆனா வித்ராசுரன் சொல்றான் அதை பிரியம் விஷன்னா முதல்ல பட்சியும் கொஞ்சமா சொன்னான் அவனுக்கு அதை போறல இதை விட்டான் அதுக்கு அடுத்த வரியில கன்றும் தாய்ப்பசவுமா சொன்னான் அதையும் விட்டான் இதை போய் பிடிக்கலாம் பிரியம் பிரியவை எது ரகசியமா விச்சகனமோ அந்த பாவத்தை போய் பிடிக்கலாம் பிரியம் பிரியவை பகவான் அவனுக்கு காதலனா அவன் காதலியாமே எங்க போய் சொல்றதுல இருந்து என்ன அர்த்தம்னால் தெய்வ காதலுக்கு பாவம் முக்கியமே தவிர சரீரம் முக்கியமில்லை அப்படின்னு அர்த்தம் ஆண் பிள்ளைதான் சரீரம் அசுரம் தான் ஆனால் அந்த பகவானுக்கு என்ன சம்பந்தம் சரீரம் ஆண் பிள்ளையாச்சே பகவான் ஆண் பிள்ளையாச்சே அவ் காதல் பண்ண முடியுங்கிறது முக்கியம் இங்க அவன் பரமாத்மா இவன் ஜீவாத்மா அப்படிங்கிறதா முக்கியம் அவன் ஜீவாத்மா அவனுடைய உத்தமோத்தமமான காதல் பரமாத்மாவன இடத்துல அப்படி போய் வரணும் அப்படி வந்தாத்தா அவன் இடத்துல எப்படி அவள் துடிப்பா எப்படி அவள் எதிர்பார்ப்பா பகவானுடைய பரிஸ்வங்கத்தை அப்படிங்கிறதுக்கு கஷணத்துக்கு க்ஷணம் துடிக்கும்படியான அந்த ஒரு பரிஷ்வங்கத்தை எதிர்பார்க்கும்படியான ஒரு பிரேமபாவத்தை ஒரு சின்ன சொல்லுல காற்றான் பிரியம் பிரியேவ யுஷிதம் விஷன்னா மனோரவிந்தா திருக்ஷதேத்வாம் நவதிருப்பதியில இரட்டை திருப்பதின்னு ஒரு திவ்யதேசம் அது உள்ள எம்பெருமானுக்கு அரவிந்த லோசனன் அப்படின்னு பெயர் இந்த விரத்தராசுரனும் அந்த பெருமாட்டு தான் காதல் கொண்டிருக்கிறானோன்னு தோன்றது மனோ அரவிந்தாட்சே திதிருஷதேத்வாம் ஹே அரவிந்த லோச்சனா உன்னை பார்க்கிறதுக்கு திதிருஷதே என்னுடைய கண் துடிக்கிறது உன்னை பார்க்கறதுக்கு என்னுடைய கண் துடிக்கிறது உன்னை பார்க்கறதுக்கு என்னுடைய கண் துடிக்கிறது என்ன சொல்லுற மனோ அவிந்தாட்சிதேத்வாம் இத்தகைய பிரேம ஒரு அசுரனுக்கு உண்டாகுமானால் ஆண் பிள்ளிகளாக கூடிய சுவாமி நம்மாழ்வார் திருமந்தையாழ்வார் போன்றவர்களுக்கு உண்டாகுமானால் கிருஷ்ண சைத்தன்யரி போன்ற சன்னியாசிகளுக்கு உண்டாகுமானால் அப்போ பெண் பிள்ளையா இருக்கிறவர்களுக்கு இத்தகைய பிரேமே ஸ்வரூப தர்மமான பேர்றது அவள் அதை கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லாத பேர் பெண் பிள்ளைகளா இருக்கிறவர்களுக்கு இந்த இத்தகைய பிரேமம் வருது ரொம்ப சுலபம் தான் இவர்கள் கொஞ்சம் ஆண் பிள்ளைங்கிறத மறந்து அப்புறம் பெண் பிள்ளைங்கிறதுக்கு வந்து பக்தி பண்ண வேண்டும் அவர்கள் சபாவமாகவே பகவான் இடத்துல இந்த பிரேமையோடு வந்துவிட முடியும் யார் ஆண்டால் தான் உயர்த்தி என்று சொல்லுகிறார் ஆழ்வார்கள் ஆண் பிள்ளையா இருந்து அந்த ஆண் பிள்ளையினுடைய முரட்டுத்தனத்தை தள்ளிவிட்டு பெண் பிள்ளைத்தனத்தை எடுத்துக்க வேண்டும் அப்படி ஒன்னு தள்ளுறது சமம் ஒண்ணு ஆண்டாளுக்கு ஆண்டாள் சுவயமே பெண் பிள்ளையா பெற்றதுனால கோபிகா பாவத்தை பட்டுன்னு பிடிச்சி கண்ணன இடத்துல வர முடியறது அவளுக்கு என்கின்றது அவளுடைய ஏற்றம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அப்படி பகவானிடத்துல பக்தியினால ஈடுபட்டவர்கள் ஸ்திரியோ வைசியாந்து பராங்கத்தின் கிம்புண்பிராமணா பக்தா புண்ணியா ராஜரிஷா என்று பகவான் கீதையில சொல்லும் பொழுது அவளுக்கு முக்கிய அதிகாரம் கொடுக்கும் தன்னிடத்துல பக்தி பண்றதுக்கு மற்றவள் அந்தண்ட வைக்கிறான் முதல்ல ஸ்திரியஹா ஸ்திரீகளுக்கு தான் பக்தியில முதல்ல அதிகாரம் கொடுக்குறான் ஏன் முதல்ல அதிகாரம் அப்படின்னா அவளுடைய சரீரமும் உருது மனசும் உருது குரலும் உருது அதனால கடினத்தனத்தை தள்ளிவிட்டுதான் மிருது தன்மையை பச்சென்று பகவான் இடத்துல வரணுங்கிற சமம் அவளுக்கு கிடையாது இல்லையோ கோமலத்தை ஹதயத்துல கோமளமான ஒரு சபாவம் தான் பக்திக்கு அவசியம் முரட்டு சபாவம் இல்லை முரட்டு சுவாவத்தை தள்ளி கோமலமான சவாவம் அப்படிங்கிறது அவளுக்கு சபாவமாக இருக்கிறதுனாலே சுலபமாக பகவான் அவளுக்கு கிடைச்ச விடுறான்னு அர்த்தம் முக்கியம் பக்தியில வந்து கதம் வினாகோ மகரிஷம் திரவதா சேதசா மனசு உருகனும் கண்களால கண்ணீர் வரணும் மனசு திரவிக்கணும் அப்படின்னு சொன்னா முரட்டு மனசை திரவிக்க செய்யறது ரொம்ப சமமா இருக்கு குழந்த மாதிரி மிருதுவான மனசு சின்ன குழந்தைகளா ஒன்னு ஒண்ணும் இல்லாததுக்கு என்ன அட்டம் பண்றது ஒரு தேழைகள் வாழ்வாழ் கத்து கத்து கத்தி தீர்த்து விடுறது ஒரு நேரம் உடம்புற வேர்த்து வேறது தாயார் அடிச்சு அப்படி காட்டுறா அப்படி காட்டுறா தோத்தோ காட்டுறா நிலா காட்டு அப்ப நான் நினைச்சுப்பேன் இப்படி பகவான் நினைச்சேன் நம்ம அழுதோம்னா பகவான் கிடைச்சிருவானே பக்தி ரொம்ப ஈஸியா தான் இருக்க வரமாட்டேங்கிறது இந்த குழந்தை அழகிற பார்க்கும்போதெல்லாம் நினைச்சுப்பேன் இது ஒண்ணும் இல்லாதுக்கும் இப்படி அழறதே இது மாதிரி நமக்கு பகவான் நினைச்சுன்னா அழ தெரியலையே இப்படி லஜ்ஜியை விட்டு அது என்ன வட்டம் பண்ணி அது மாதிரி கத்த தெரிஞ்சு விட்டா உடனே பகவான் வந்துருவானே ஆனா வரமாட்டேங்கிறதே பகவான் நினைச்சுன்னா அது மாதிரி அழகா வரமாட்டேங்கிறது என்று தோன்றும் காரணம் என்னன்னு குழந்தை ஹதயம் மிருதுவா இருக்கிறதுனால அதுபோல ஸ்திரீகளுடைய ஹிரதயம் மிருதுவா இருக்கிறதுனால பக்தி சுலபமா இருக்கு அவளுக்கு அதை ஸ்ரீபாரதத்திலே சொல்றார் கோபிகைகள் பிரத்யட்சமா கண்ணபிரான் பார்த்துட்டா இது ஒரு ஆச்சரியம் இல்லை ஆனால் சுதமாத்ரோகிய ஸ்திரீ நாம் சொல்ல பிற்காலத்தில் கண்ணபிரானுடைய லீலைகளை யாராலெல்லாம் கழுக்க போறார்களோ அவர்களுக்கெல்லாம் கூட கண்ணனிடத்திலே அப்பேற்பட்ட மையல் உண்டாயிடும் அப்படின்னு சுகபிரம்ம ரிஷி சொல்றேன் கண்ணனுடைய சமகாலத்தில் உள்ள கோபிகள் பக்தி ஒரு ஆச்சரியம் இப்படி கண்ணன் குழல் ஊயினானா இப்படி கண்ணன் ராசலில பண்ணினானா என்றெல்லாம் கேள்விப்பட போறாளே அந்த ஸ்திரீகளாக கூடியவர்களுக்கு ஐயோ அந்த நாடும் வந்திடாதோ என்று ஒரு பக்தர் பாடினார் அந்த நாள்ல நான் வரமா இருந்திருக்க மாட்டேனா கண்ணன் பிருந்தாவனத்துல மாடுமே சென்றிருக்கும் என்று ஆசை பிறந்து அவர்களுக்கு அந்த பக்தி வந்துடும் எதிர்பார்த்து சொல்லியிருக்கிறார் சுகபிரம் ரிஷி எதை எதிர்பார்த்திருக்கிறார் நம்ம நாட்டில் தோண்டிய ஆண்டாள் பக்தைகள் வருவா ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் கூட அவர்களுக்கு ஸ்ரீபாகவதேட்ட மாத்திரத்தினாலே கண்ணபிரான இடத்துல பிரேமம் உண்டாயிடும் அப்படிங்கறதுனாலதான் ஆண்டாள் ஜனாபாய் மீராபாய் சகுபாய் இவ்வளவோ பக்தைகள் பக்தர்களோட போட்டி போல்வார் பக்த சரித்திரங்களை சொல்றோம் நாம தேவர் புரந்திரதாசர் அவர்களுக்கு அனுகூலமான பத்னிகளாயிருந்து பக்தி பண்றவாலும் இருக்கா பிரதிகூலமான கணவன் அமைஞ்சு பகவான் இடத்துல பண்ற ஒரு ஆச்சரியம் மீராபாயின்சிபு அமைஞ்சு பகவான் இடத்துல பக்தி பண்ற ஆச்சரியம் பிரகலாத இடத்துல பிரதிகூலம் வெட்டுமே குத்துவேன்னு சத்ரு அமையனும் ஆனால் பகவான் தான் நிற்கணும் அந்த ஒரு ஆசிரியன் மீராட்ட இருக்கிறதுனாலதான் எல்லாருக்கும் மேலே பேட்டார் அவருடைய ஒரு பக்தி அத்தகைய விரோதம் இருக்கும் பொழுது கூட அவளுக்கு எப்பேற்பட்ட ஒரு பக்தி இருந்தது அவளுக்கு வந்து பிறப்புரிய சொத்து எப்படி துளசி அங்குரிக்கும்போதே பரிமளத்துடன் அங்குரிக்கிறதோ அதுபோல இவர்கள் எல்லாரும் பிறக்கும் போதே பக்தின்னு உன்னை கொஞ்ச போது வச்சு பகவான் அணி சொல்றது அதனால எப்படி கண்ணை மாற்ற முடியாதோ மூக்க மாற்ற முடியாது ஹதய துடிப்பை எப்படி நிறுத்த முடியாதோ அதுபோல அவளுடைய பக்தியை நிறுத்த முடியாது அவளுடைய அங்க மகன் அது இருக்கு ஸ்வரூபமா அது இருக்கு அதை மாற்ற முடியாது அத்தகைய ஒரு பக்தியோட பிரேமபாவம் மீராபாயினுடைய பக்தியினுடைய என்னன்னு சொல்லிக் கொண்டேன் மீராபாயினுடைய காலம் புராண காலம் வரலாற்று காலம் சரித்திர காலம் டெல்லி சிம்மாசனத்திலே அக்பர் இருந்து அரசாட்சி பண்ற காலம் மீராபாயினுடைய காலம் பாரவதேசம் பூரா அப்பொழுது அநேக சின்ன சின்ன ராஜ்யங்கள் இருந்தது பெரும்பாலும் முஸ்லிம் ராஜ்யமே இருந்தது முஸ்லிம்களை எதிர்த்து போராடின இந்துக்கள் உண்டு முஸ்லிம்கள் டெல்லியை யார் பத்தி விட்டாலோ பாரவதேசம் பூரா அப்படின்னு இன்றைக்கு எப்படி இருக்கோ அது போலயே இருந்தது தனித்தனி ராஜ்யங்கள் அங்கங்க இருந்த போதிலும் கூட ஆனால் டெல்லி ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அது மாதிரி ஒரு நிலையில இருந்தது அப்படி இருக்கும்போது கூட அவர்களை எதிர்த்து மானியான இந்துக்கள் சில பேர் கட்டுப்படறது இல்லை என்று ராஜ்யத்தை அமைச்சு கொண்டு அவர்களுக்கு கப்பங்கட்டாதியே சுதந்திரமான சைன்யத்தோட சுதந்திரமான ராஜ்யத்தை ஆரம்பிச்சு இருந்தவர்கள் நாம் இந்திய ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தோம் ஆனால் பிறர் இடத்துல எப்படி தோத்து போனோம் அப்படிங்கறதா அந்த ஹிஸ்டரியில் ஆவாள் குழந்தைகளுக்கு படிக்க எழுதி கொடுத்துட்றாளே தவிர எப்படி ஜெயித்தோம் அப்படிங்கறத கொடுக்கறது இல்லை தோத்து போனதை விட ஜெயிச்சதுதான் அதிகம் அவங்க ஜெயிச்ச பெருமையே சொல்லக்கூடாதோ அதை சொல்றது இல்லை ஆரம்பத்திலே இருந்தே நம்முடைய பாரத தேசத்துல ராஜ்யத்துக்கு பிறகு ஏற்பட்டது நவநந்தர்களுடைய ராஜ்யமோ விக்கிரமாஜித்தனுடைய ராஜ்யமோ மௌரியர்களுடைய ராஜ்யமோ அப்படி தொடர்ந்து வந்தது ஆனால் ஒவ்வொன்றையும் அந்த ராஜ்யத்திலே நாம் எப்படி வெற்றி கொண்டோங்கிறத காட்டணும் அதுதான் அலெக்சாந்தர் வந்தார் அப்படின்னு சொன்னா புருஷோத்தமன் எப்படி ஜெயிச்சான் எவ்வளவு தூரம் ஜெயிச்சான் ஜெயிச்சவன அப்புறம் எப்படி வஞ்சனையாக அடிச்சான் அலெக்சாந்தர் வஞ்சனையா அடிச்சான் அது போல ஹரிஷர் எவ்வளவு தூரம் ஜெயிச்சார் ஜெயிச்ச ஹர்ஷர அப்புறம் எப்படி வஞ்சனையா அடிச்சான் அவ்வளவு வஞ்சனையாக சில சமயங்கள்ல ஏமாந்து இருக்கிற சமயங்கள்ல அடித்தது தவிர மகாவீரர்களான நம்ம ராஜ்யத்துல நமக்குள்ள வெற்றியைத்தான் சொல்லிகிட்டு வரோம் அது போல முஸ்லீம் ராஜ்யம் வந்ததுன்னா முஸ்லீம் ராஜ்யத்தை எதிர்த்தவர்கள் யாரு அப்படின்னு நினைச்சு பார்த்தா முஸ்லிம் பெரும்பாலும் அந்த மேற்கு சமுதிரத்தினுடைய சைடாவே தான் அதிகமா தாக்கப்பட்டிருக்கு முஸ்லீம்ரா தாக்கப்பட்ட பொழுது முதல் தாக்கப்பட்டது பஞ்சாப் அதுக்கடுத்தது மார்வாடு அக்பது குஜராத் எனவே தாக்கப்பட்டு வந்திருக்கிற நீட்டில பார்த்தவமானா அதே போல இந்த சைடு எடுத்தவானா கிழக்கு பங்கால் முஸ்லிம்களால் தாக்கப்பட்டிருக்கு பெரும்பாலும் கர்நாடகா அல்லது பஞ்சதிராவிடமாக இருக்கக்கூடிய நம்ம தேசங்கள் அதிகமாக தாக்கப்படலை பிற்காலத்தில் ஏதோ ஹைதர் அலி காலத்திலேயோ அவருடைய தளபதியான மல்லிக் காஃபூர் காலத்திலேயோ சில எழுச்சிகள் இந்த நாட்டில் நடந்தது அப்படின்னு போதிலும் கூட ஆனால் அவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ள ஏன்னா பாதிக்கப்பட்டுள்ளேங்கிறதுக்கு என்ன பிரமாணம் இருவாங்க இருக்கக்கூடிய நம்ம கோவில்களே பாதிக்கப்படலைங்கிறத காட்டுறது தஞ்சாவூர் விருதீஸ்வரர் கோவிலை காட்டலின் பெரிய கோவில் புஷ்கரத்துல இருந்தது வட இந்தியாவில் புஷ்கரத்தில் உள்ள கோவில் நிர்மூலமா போயிடுது ஓங்காரீஸ்வரர் உள்ள கோவில் நிர்மூலமா சிதைக்கப்பட்டு இன்னும் உருண்ட உருண்டையான கல்களும் கைகால ஓடஞ்ச சிற்பங்களுமே காண கிடைக்கிறது இது மாதிரி ஆராதனங்களோ இது மாதிரி ஆகம முறைப்படி கோவில்களோ வட இந்தியாவில் இல்லை அர்த்தம் இல்லை இருந்து சிதைக்கப்பட்டது மறுபடியும் இந்துக்கள் கட்டலைன்னா நல்ல ராஜ்யம் அமைஞ்ச கட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சு சலச்சு போயிட்டார் அப்படி நமக்கு சுதந்திரம் வந்த பிறகு இன்றைக்கு நாமும் சுதந்திர புருஷர்கள் தான் என்று நினைக்கும்படியா கட்டின கோவில் ஒரே ஒரு கோவில் தான் சோமநாத் கோவில் இன்றைக்கு கட்டினார் அது காரணம் பாபு ராஜேந்திர பிரசாத் இல்லாதவனா கட்டிருக்கவே முடியாது அதை கட்டணும்னு பிடிவாதத்தோடு சோமநாத் கோவில கட்டினார் கட்ட கூட அதனுடைய தளம் கஜினி முகமது கிட்டிச்சு பரப்பின சோமநாத்தனுடைய தளம் வேறையா இருக்கு கட்டின கோவில் வேறையாதான் இருக்கு இந்தெண்ட தனியா கட்டியிருக்காள் அந்த தளத்தை பார்த்தா எவ்வளவு பெரிய கோவில அறந்திருக்கணும் அப்படின்னு தெரியாது அப்ப இருக்கக்கூடிய இந்துக்களை எதிர்க்க முடியாமலை எதிர்த்தும் இருந்திருக்கிறார்கள் அப்படி எதிர்த்தவர்களே முதல்ல பஞ்சாப்ல எதிர்த்ததுனால குரு கோவிந்த சிங் முதலியவர்கள் குரு நானக்கனுடைய சாமானிய தர்மம் அவர்களுடைய எந்த ஒரு பிரசாந்தமான தர்மமோ அதை விட தர்மத்தை எடுத்துட்டார் குரு கோவிந்த சிங் நம்ம நாட்டில் இருந்த வில்லி அப்படிங்கிறது என்னன்னு இப்ப தெரியாது ஏதோ மூங்கில் மரத்தை வளைச்சு கயத்தை கட்டி அடிக்கிறதாகும்னு நினைச்சிருக்கோம் அந்த வில்வித்தை குரு கோவிந்தசிங்கோட பூர்த்தி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த வில் வித்தை என்னன்னு தெரியாது போயிடுது பஞ்சாப்ல குரு கோவிந்தசிங் எதிர்த்து இன்றைக்கும் இந்து ராஜ்யத்தை ஸ்தாபம் பண்ணார் சீக்கு மதங்கிறது இந்து மதத்தினுடைய ஒரு கிளடம் அது போல ராஜபுத்திர வீரர்கள் ராஜஸ்தான் அப்படிங்கிற ஒன்ன ஸ்தாபனம் பண்ணுறார்கள் மார்வாடு பிரதேசத்துல அந்த தேசத்துக்கு மறு தங்கம்னு பெயர் சமஸ்கிருத பாஷையில மறுவாட்டி அப்படிங்கறதா மார்வாடுன்னு ஆயிடுச்சு மார்பாடு பிரதேசம் குர்ஜரதேசம்ங்கிற கு குர்ஜரதேசங்கிற குஜராத்தி தேசம் இது ரெண்டுலையும் ராஜஸ்தான் இப்ப நம்ம போறோமே எங்க போனாலும் ஒவ்வொரு கிராமங்களுக்கு போனோம்னா பெரிய பெரிய பேலஸ் இருக்கு அவைகள் ஒவ்வொன்றும் கதையை சொல்றது அதுல பிரதானமாக உதயப்பூர் அப்படிங்கறதுதான் பெரிய ராஜஸ்தானமா இருந்திருக்கு ஜெய்பூர் முதலிய பல தனித்தனி ராஜஸ்தானங்கள் இருக்கு சித்தூர் அப்படிங்கிறது ஒரு ராஜஸ்தானம் இவர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய தனித்தனி ராஜாக்கள் தங்கள் அவர்கள் ராஜபுத்திரர்கள் சொல்லுண்டார்கள் கத்திரிய தர்மத்தை அவலங்கிச்சு இந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி கடைசிவரையிலும் அக்பருக்கு தலை வணங்காதபடியே இருந்தார் கடைசிவரையிலும் இருந்தார்கள் ஆனால் இது எப்பொழுது இந்து சாம்ராஜ்யம் விதை போட்டது குரு கோவிந்த சிங் ஆனால் ரணகலத்திலேயே தன்னுடைய பிள்ளையும் கொடுத்து தன்னையும் கொடுத்தார் இந்து தர்மத்துக்காக அதற்கு அடுத்தபடி ராஜஸ்தானிகளான ராஜாக்கள் அவரவர்கள் தனி ராஜ்யத்தை அமைச்சு கொண்டு தங்கள் தேசம் சம்பந்தப்பட்டவரையிலும் பிறருக்கு வணங்காம இருந்தார் ஆனால் இந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணுங்கிற எண்ணத்தோடு நின்னுட்டார் ஹிந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு ஒருத்தர் புறப்பட்டார் ஒருத்தர் தபசு பண்ணினார் யார் தபசு பண்ணார்னா சமர்த்த ராமதாசர் தபசு பண்ணினார் புறப்பட்டார் வீர சிவாஜி இந்த வீர சிவாஜி சமர்த்த ராமதாசருடைய தபோபலத்தினாலே அவருடைய தபோபலம் என்ன ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ராமநாமத்தினுடைய பலம் நான் சொல்றேன் வேடிக்கை மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனா ரிஜுப்படுத்துறேன் ஏந்திரியமோ அவ்வளவு சுதந்திரத்துக்காக பாடு பட்டு விட்டு நாட்டையும் கட் பண்ணி கொடுக்கணும் நாடு மீட்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற திசையில காந்திஜி ஒரு லெச்சர் கொடுத்துருக்கா நம்முடைய செயல்ல ஒண்ணும் இல்லை எல்லாரும் ரகுபதி ராகவ ராஜாராம் கதீதபாவன சீதாராமனு பாடும்பவர் அந்த ராமநாமத்துல நம்முடைய பாரத தேசம் மீண்டு வந்தாரா இன்னைக்கு மீண்டு வந்திருக்கு நான் கத சொல்றேன் நீங்கள் எல்லாம் கேட்கிறேன் அதனால ராம் நாமபலம் அவ்வளவு உண்டு அப்படிங்கிறதே மகாத்மாக்கள் மூலம் தெரிவிச்சா தான் நமக்கு சப்தவர் இல்லைன்னா இதோ அசடுகள் நாலு உட்கார்ந்து பஜனை பண்றது அப்படின்னு தோணும் ஆனால் வீர சிவாஜி அப்பயப்பட்ட வாழ உருகி ஹிந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணி டெல்லியை கைப்பற்றி ஆனால் அங்க வந்து காவிக்கொடி பறக்க முடியாவிட்டு ஏன் தனக்குன்னு ஒரு கொடி இல்லை சாதுக்களுக்குன்னு ஒரு கொடி அன்றும் இன்றும் என்றும் ஒரே கொடி அந்த முறையை வந்து முஸ்லீம்கள் இருக்கின்றிருக்கா இல்லையா ஒரே கொடி அன்றும் இன்றும் என்றும் ஒரே கொடி நமக்கு ஆயிரம் கொடி ஒரு கொடியை பறக்க விட்டார் ஹிந்து சாம்ராஜ்யத்துக்கு ஒரே கொடியை வறக்க விட்டார் தர்மத்தினுடைய ஹிஸ்டரி சொல்றேன் ஹிஸ்டரிபோக்கு இல்ல பாரத கதைகளை சொல்லும் இப்போ நாம் ராஜஸ்தானாக வரோம் ராஜஸ்தானத்துல இருந்து ராஜ்யம் நடத்திக் சில ராஜபுத்திர வீரர்கள் சித்தூர் அப்படிங்கிற இடத்துல ராஜ ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜபுத்திர வீரன் அவனுக்கு தான் கும்பாஜி மகாராணா அப்படின்னு பெயர் அந்த கும்பாஜி மகாராணாட தம்பி ஜெயமல் அப்படின்னு பெயார் அவனுக்கு ஒரு சகோதரிய உண்டு ஊதா அப்படின்னு ராஜபுத்திர வீரன் அவன் ஜமீன்தார் மஜூம்தார் அப்படிங்கிற பதவிகளையோ ராஜபுத்திரர்கள் சில பேருக்கு கொடுத்திருந்தார் அவர்கள் கப்பங்கட்டலாம் ராஜபோகங்களை அனுபவிச்சுகளால் அனாவளவில் யுத்தம் செய்யறதுக்கான செயனை சுதந்திரமா கிடையாது அப்படிப்பட்ட ஜமீன்தார்ல ஒருவர் தூதா ராவ் அப்படிங்கிறவர் ராஜபுதனத்தில் இருந்து கொண்டிருந்தார் அவர் அந்த தூதா ராவனுடைய தௌஹித்திரி பெண் வயத்து பேத்தி தான் இப்ப நான் எந்த மீறாவை உங்க எதிரில் வைக்கிறேனோ அந்த மீரா ஒரு ராஜபுத்திர பெண் அவள் ராஜபுத்திர பெண்களுடைய கதையே ஆச்சரியமா இருக்கு அதி சுந்தரமா இருப்பா பார்க்கறதுக்கு அழகா இருப்பா இடுப்புல பிச்சு வார சென்றிருப்பா காரணம் என்னால் கற்ப காப்பாத்திக்கிறதுக்காக எப்பேற்பட்ட பலாத்காரம் வந்த பாபிகளிடத்திலே இருந்து தன்னை காப்பாற்றினால் ராஜபுத்திர ஸ்திரிகள் என்று சொன்னாலே பத்து நாள் கதை சொல்லலாம் அப்படி அவர்கள் கற்ப காப்பாற்ற வீரமுடைய பெண்மணிகள் அழகுடைய பெண்மணிகள் கலையுடைய பெண்மணிகள் வீரமுடைய பெண்மணிகள் ஆனால் மீராபாயினுடைய வீரம் முஸ்லீமை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி ராணாவை எதிர்த்து கிருஷ்ணபர்த்தி பண்றதுக்காக உபயோகப்பட்டு வருது இது ஒரு விந்தை மீராபாய் பாலியத்திலிருந்தே கிருஷ்ணபக்தி உடையவளர்க்கிறார் தூதாராவ் பரம வைஷ்ணவர் பிருந்தாவனத்திலிருந்து நிறைய கோஸ்வாமிகள் ராஜஸ்தான்ல பிரதேசம் பண்ணி கிருஷ்ணபக்திய வளர்த்தார்கள் அதனால்தான் ராஜஸ்தான்ல எங்க போனாலும் கிருஷ்ணநாமந்தான் எங்கு பார்த்தாலும் கிருஷ்ணாலயம்தான் பிருந்தாவனத்திலே இருக்கக்கூடிய சில கோஸ்வாமிகள் தூதாராவின் இடத்துல வந்து ஜென்மாஷ்டமி உற்சவம் நடக்கிறது பத்து நாள் ஆனந்தமா நடக்கிறது அந்த உற்சவத்திலே அவர்கள் கொண்டு வந்திருக்கிற கோபாலன் கிரிதர கோபாலன் ஒரு கையை இடுப்புல வைத்துக் கொண்டு ஒரு கையை உயர தூக்கி கோவர்தனாமலையை தூக்கி அந்தக்கிற வியாதத்து அந்த கிருஷ்ணன் நாதத்வாரா அப்படிங்கிற ஊர்ல இருக்கிறார் அந்த கஷேத்திர பஞ்சத்வாரகையில ஒரு துவாரகை நாதத்வார் குஜராத்துக்கும் ராஜஸ்தானத்துக்கும் பார்டர்ல இருக்கு அந்த நாதத்வாரில உள்ள கிருஷ்ணன் தான் நம்ம மீராபாய்க்கு இஷ்ட தெய்வம் அவன் ஒவ்வொரு கீர்த்தனத்திலையும் கடைசியில கிரிதர கிரிதரே அப்படின்னு முதிரை வைக்கிறார் கிரிதரே அப்படிங்கிற பெயரை முதிரை வைக்கிறது அந்த பகவானத்தான் முதிரை வைக்கிறார் கிரிதரனோட சேர்த்துதான் மீறான்னு தன் பெயரை சொல்ற இந்த குழந்தை மீரா விளையாடிக்கிறார் உற்சவம் நடந்து பகவதாலாம் சங்கீர்த்தனம் பண்றா குருகுடு ஓடி வந்த குழந்தை மீரா அந்த கோபாலனை பார்த்துட்டார் பார்த்தனும் உடனே தனக்கு ஓணும்னு அடம் பண்றா உமாச்சி எடுக்க கூடாது நான் கடத்திற்கு போய் உனக்கு வேற கிருஷ்ணன் வாங்கி தரேன் என்று சமாதானம் பண்றா அவருடைய தாயார் ஆனால் எனக்கு அதுதான் போகணும்னா அவளை அடம் பண்றா இந்த குழந்தை உற்சவம் நடந்துன்றிருக்கு ராத்திரி பகவானுக்கு டோலோத்சவம் ஆகி சயனோதவ ஆகி விட்டு சாதுக்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டார் வெடிகாலமே வந்து பகவானுக்கு சுப்பிரபாதம் பாடி திரையை எடுத்து அவ திரையெடுத்து பார்த்தா பகவான அந்த ஊஞ்சல்லே பகவானை காணும் காணலும் இங்க ஓடினா அங்க ஓடினா வந்துட்டார் எங்க நாள் அரமணிக்குள்ள திருட்டு போயிடுச்சேன்னா ராஜா தான் வெளியில திருட்டு போனாலே அவர்தான எங்க எங்கன்னு தேடி பார்த்தா கடைசியில மகாராணி வந்தா நம்ம குழந்தை மீரா தோட்டத்துல ஒரு கிருஷ்ணனை விளையாடிருக்கா எல்லா சாதுக்குளும் தோட்டத்துக்கு ஓடி வந்தா ராஜாவும் ராணியின் தோட்டத்துக்கு வந்தா மீரா தன்னோட தோழியான சில குட்டிகளை சேர்த்து கொண்டு அந்த கிருஷ்ணனை அழக அலங்காரம் பண்ணி அந்த கழ கிருஷ்ணனோட விளையாடி எங்கேன்னு மகாராணா ராஜா தூதாராவ் இது கூடாதுமாச்சி கண்ணகுத்திடம் கொண்டாங்க என்று பலவந்தமாக அதை புடுங்கி குடுக்கிறான் புடுங்கி அந்த பெரியவர்கிட்ட கொடுத்ததும் இந்த குழந்தை உடனே மூர்ச்சியாகி கிழந்து கண்கள் அப்படியே கண்ணீர் கொற்றாது மேடை சிலிர்த்து விடுத்து இவருடைய பக்தி பாரதசியத்தை பார்த்தார்கள் அந்த சாதுக்கள் பகவானுக்கு பக்தி தான் போனி ஆச்சாரம் வேண்டாம் இந்த குழந்தையாட்டம் எங்களுக்கு பக்தி பண்ண தெரியாது இந்த குழந்தையே வச்சுக்கட்டும் என்று அந்த கிரிதர கோபாலனை அந்த குழந்தையாட்டுக்கு இந்த சாதுக்கள் கொடுத்துட்டார் உற்சவம் முடிஞ்சு அவர்கள் எல்லாம் ஆனால் உற்சவம் இன்னும் முடியல மீராபாயி நடக்கும் மீராபாயினுடைய உற்சவம் தினமேதான் நித்யோத்சவோ பதவி தேசம் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் உற்சவம் முடியும் இவள் அல்லும் வகனும் அந்த கிருஷ்ணனை வைத்துக் கொண்டு ஆடுறதும் பாடுறதும் அலங்காரம் பண்றதும் வேற உலகமே தெரியாது அவளுக்கு குழந்தையும் வளர்ந்து வரா பக்தியும் வளர்ந்துண்டு வரும் கல்வி கேள்வி கலை எல்லாத்திலையும் சாமர்த்தியம் அதிகமாக கொஞ்சம் சொன்னா பிடிச்சு நல்ல வித்யாபியாசமும் ஆயிடுச்சு நல்ல ஞானமும் இருக்கு சங்கீத கலை தெரியும் நாட்டியம் தெரியும் வீணன் அன்னா வாசிப்பாள் ஏனால் எல்லா பக்திக்கும் அங்கம்னா பக்திய எப்போ ரசம்னு அதுக்கு மற்ற ரசங்கள் மற்ற கலைகள் எல்லாமே அங்கம் ஆயிடும் எல்லாம் மீதான் அவனுக்கு தெரியும் அதனால இப்பொழுது கண்ணனுடைய எதிரிலேயே அவள் கால்களில் கஜ கட்டி கொன்றும் கண்ணன் எதிரிலேயே நாட்டிய மாடுவள் தன்னை ஒரு கோபிகையாகவே பாவிக்கிறாள் நாச்சியார் எப்படி கண்ணதிரானுடைய திருவிருளாலே அழகான பாடல்களை அருளி செய்தாலோ அதுபோல அவளும் அழகான பாடல்களை அழகான பாடல்களை செய்து கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்றாள் கண்ணன் எதிரில் அவள் ஆடும்போது செய்கிற பாட ஹரி குண காவத்தனா சோங்கிண காண காணத்தை பாடிக்கொண்டே என் பிரபுடைய எதிர நான் நர்த்தனம் ஆடுவேன் அப்பனே மந்திரா பாகவத வா ஹரி குண காவத நாம் ஒரு கண்ணிகையாச்சே கல்யாணம் ஆகி புக்காத்து பராப்புல நேருமே இதெல்லாம் அவள் சிந்தனையிலேயே வரல அப்பே மந்திரம் வயிட்டுகள் நான் இருந்த வீட்டிலேயே இருந்து கொண்டோம் அதாவது இங்கும் அங்கும் ஓடிப்ப என்ன பண்ண போறோம் நமக்கு புஷ்டியா எங்க சச்சங்கம் கிடைக்க போறதும் அதனால அந்த ஆத்துல பஜனையான் கதையான் ஒன்றும் தேவையில்லையாம அவளுக்கு ஏனால் எங்க போனாலும் இவளுடைய பிரேமைக்கு பத்து கூட அங்கே கிடைக்க போறது அதனால அவர் சொல்லிட்டாள் இருந்த வீட்டில் இருந்து கொண்டு கிருஷ்ணன் நானாச்சு கடைசி அப்படித்தான் இருக்கா துணைக்கால் இல்லாத ஒரு பக்தி அவளுடைய பக்தி பிரகலாதனுடைய பக்தி பிரகலாதனுக்காக வழிகாட்டி கர்ப்பஸ்ரீமான் நாரதர் வழிகாட்டினார்ன்னு சொல்லிக்கிறான் அது கூட இவளுக்கு யார் யாருன்னு தெரியல எப்படி இவளுக்கு பக்தி வந்ததுன்னே தெரியல அப்பனே மந்திருமே வயிக் கீதா பாகவத வாச்சோங்கி ஒன்று கிருஷ்ணஸ்வரூபம் ஒன்று கிருஷ்ணனுடைய வாக்கியம் பகவத்கீதை கிருஷ்ணனுடையவே வச்சனம் பாகவதம் கிருஷ்ணனுடையவே ஸ்வரூபம் கீதா பாகவத வாச்சோங்கி கீதையும் பாகவதத்தையும் படிச்சு கொண்டு பொழுதுபோக்குலேன்னு ஏனால் பொழுதுபோக்கலைன்னா ஒரு வார்த்தை பேசுறதுக்காக ஆள் வேணும் ஏனால் பாகவத பிரிச்சு என்ன பிரகலாத ஊவாச்சே பிரகலாதம் பேசுறானே அந்தந்த பிரிச்சியானா கோபியஹா ஊச்சுஹோ ஊதுகைகள்லாம் அப்படி படிச்சு புழுகிறதுக்கு தெரிஞ்சு விடுத்தோம்னா பொழுதுகள் பேசிட்டு இருக்கோம் பகவானோடு பேசணும் போனா பகவத்கீதை கைலச்சினுடைய பிரிச்சா ஸ்ரீ பகவான் பேசலாம் பக்தாலோடையும் பேசலாம் பேசுறதுக்கு முன்னூத்தர் இடத்துல பேசி சித்தத்தை மலினமா ஆக்கிப்பானே அழுக்காக்கிப்பானே எங்க போனாலும் கோபமும் அகம்பாவும் தானே கண்ண திறன் அவளுடைய கீதா பாகவத வாசோங்கி அதுவே அவளுடைய போதுமான சத்சங் ஞான தியானைக்கு எவ்வளவு ஆழ்ந்த கருத்துடைய கீர்த்தனமா இருக்குங்கிறதுக்காக சொல்றோம் ஹரி தனசங்கூங்கி ஹரி குண காவதி சங்கமே கூடாது சங்கம் வேணுமானால் அத்தகைய சங்கம் ஆக்கம் அந்த சங்கத்தை ஒத்துவிடக்கூடாது சங்கமே கூடாது சங்கம் வேணுமானால் அத்தகைய சங்கம் ஆர்க்கம் அத்தகைய ஹரிதாசர்களுடைய சங்கமா இருந்தா அந்த ஹரிதாசர்களுடைய சங்கத்துல போயிருக்க அப்போ நான் தியானம் பண்ண பொறேன் ஞானம் பண்ண பொறேன்னு வேண்டாம்னேன் ஏனால் அங்க போய் உட்காண்டாலே ஞானமும் தானே வந்துடும் தியானமும் தானே வந்துடும் ஹரிதாசர்கள் அவர்களுடைய கட்டி வச்சு விட்டு ஹரிஜன சங்கமே லாக்கோங்கி ஹரிதாசர்களுடைய சங்கத்துல போய் உட்கார்ந்து வந்தார் ஹரிதாசர்கள் சங்கத்தில் சேரணும் போனதா தெரியல அவர்களுக்கு சில தோழிகளும் வீட்டுக்காரியங்களை முடிச்சுண்டு மீராபாயினுடைய தோட்டத்துக்கு வருவார் பரம அனுகூலமான அவருடைய தகப்பனார் பக்கத்து தோட்டத்தையே பிருந்தாவனமாக ஆக்கி கொடுத்துட்டார் நிறைய செடி கொடிகள்லாம் போட்டு நிகாரி ஜோடிச்சு அழகான மண்டபம் ஊஞ்சல் மண்டபம் ஒரு தாமரை தடாகம் ஒரு பளிங்கு மண்டபம் எல்லாம் குழந்தைகளுக்கு உள்ள ஆசைனா இவள் பிருந்தாவனத்தில் நடக்கக்கூடிய உற்சவம் எல்லாம் இங்க பண்ணிவிடுவாள் ஜூலாமா இங்கே ஊஞ்சல் வச்சு கண்ணன ஆட்டுவள் எந்தெந்த உற்சவங்கள் தோழிகளோட அணுகிச்சு இந்த காம்பவுண்டர் சவருக்குள்ள இந்த பிருந்தாவனத்துக்குள்ள அந்தந்த அவளுக்கு தெரியாது குழந்தைகளான அவளிடத்துல பிரேமபாவத்தோட பழகிற கவடம் தெரியாத குழந்தைகளை தவிர வெளி அவளுக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சுதானால் அவள் கிளியோட பேசுவள் மயிலோட பேசுவள் குயிலோட பேசுவள் ஆகாசத்துல செல்லுகிற மேகத்தோட பேசுவள் வண்டோட பேசுவள் எல்லாம் பந்துக்கழு அவளுக்கு பகவான் பந்துவாயிட்டா எல்லாரும் பந்துக்களுதான் அதனால அங்கு கிளி மஞ்சதானால் கிளிகிட்டக்க பேசுறாள் ராதே கிருஷ்ணா போல தோதி மைனா ராதே கிருஷ்ணா போல பேசுறதுக்கு ஒத்திரம் இல்லைன்னு சொல்றாளே அவ தோட்டத்துல அந்த கிளியோட பேசுறாள் ிருஷ்ணா போலீமை கையில இவ்வளவு தானியத்தை கையில வச்சுக்கிறாள் நீ வந்தேன்னா உனக்கு தீனி கொடுப்பேன் பழக்கப்பட்டு விடுத்த கிளியெல்லாம் கலகல கலகலான்னு ஓடி வரா ஆஹ் மூடி விடுவலாம் கொடுக்க மாட்டேன் என்ன கிருஷ்ணான்னு சொல்லு அப்பதான் தருவேன் இப்படி அவன் தோட்டத்து கிளிக்கெல்லாம் கிருஷ்ண நாமத்தை பழக்கி விட்டுறா தைதனி மகாபிரபு விருந்தாவன யாத்திரை போகும் பொழுது புலிசிங்கம் கரடிகள்லாம் கூட கிருஷ்ண நாமத்தை சொல்லி உரிமைத்து அப்படிங்கிறார் இவளுடைய ஒரு நாம இவளுடைய ஒரு நாம நிஷ்டினால் கிளிகள்லாம் கூட ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுங்க ராதே கிருஷ்ணா போனா காதே தோதி பாணி தீமே ராதே கிருஷ்ணாபோரா பிரபு கிரிதரநாக ராதே கிருஷ்ணா போல சத்சந்தம் இப்படி குழந்தைக்கு வயசாய்ந்து வர்றது குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு கவலை தகப்பனா தூதாரா இப்படியே ஆலோசிக்கிறார் இந்த குழந்தையினுடைய மனோபாவம் தெரிந்து வச்சுக்கணுமே இது உகாண்டா எழுநண்டா எப்பொழுதும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றதே இதை ரசிக்கிறாப்புல ஒரு புருஷன் வரணும் கிருஷ்ணான்னு சொன்னா வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்ல புருஷன் வந்துடக்கூடாது கவலைப்படுறா எல்லா விதத்திலையும் உயர்ந்தவள் நீரா இவளை எங்க கொண்டு கொடுக்கிறது என்று கவலைப்படுறா ராதா கும்பாஜி மீத அவனுடைய அழகு குணம் கலை சீலம் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு தன்னுடைய ராணியாக ஆக்கிக்கணும்னு அவன் நினைக்கிறான் கும்பாஜேவிக்கு இன்னும் பல ராணி பல ராணிகள் இருக்கா இருந்தாலும் ஒரு ராதா பல ராணிகளை விவகாரம் பண்ணிப்பா இவளை விடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான் வெட்கட்ட விட்டு தன்னுடைய புரோஹிதரை தூது அணிவிச்சு விட்டான் ரகுநாதபெட்டருங்கிற அந்த புரோகிதர் இங்க வந்து பார்த்தார் தூதாராவை கும்பாஜி மகாராஜாவே உங்க குழந்தைய வரிக்கிறார் பதில் சொல்ல முடியாது அவருக்கு கீழ்தான் இவர் ஜமீன்தாரா இருக்கிறார் அவருக்குதான் பல கல்யாணம் ஆயிடுத்து பல ராணிகள் இருக்கிறாள்னா உங்க குழந்தையினுடைய கலை அவளுடைய கிருஷ்ண பக்தி இத பார்த்து ஆசைப்படுறா உடனே நினைச்சார் தூதாரா அதுக்கு அனுகூலமா இருக்கணும் தானே நாம்ளும் நினைக்கிறோம் அப்படி ராஜாவே ஆசைப்பட்டு பண்ணிக்கும்பொழுது சுகமா வச்சுப்பார் என்றுதான் நினைச்சு அப்படியே ஆகட்டும்னு அனுமதி சுட்டார் தேதியும் வச்சாயிடு ஆனால் சொல்லணுமே அதனால குழந்தைய தேடிக்கொண்டு வந்தார் மீரா தன்னுடைய தோழிகளோடு கூட ஜூலா உற்சவம் நடக்கும் ஜூலான்னா ஊஞ்சல் மண்டபத்தில் ஊஞ்சல் போட்டு கண்ணன வச்சு எல்லா தோழிகளுமா நின்று கொண்டு பாட்டு பாடி நின்று கும்மி கோலாட்டங்கள்லாம் போட்டு கொண்டு பலவிதமான வண்ணப்பொடிகள்லாம் இங்கெல்லாம் சூர்ணாபிஷேகம்னு சொல்லுவாள் வட இந்தியாவில்லாம் ஹோலின்னு அந்த ஹோலி உற்சவம் மாதிரி பல வண்ணப்பொடிகள்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தரை தூவி கொண்டு இவள் பாடி அந்த ஆட்டி கொண்டு இருக்கு ஜூலத்தர் ராதா சங்க கிரிதர் ஜூலத்தர் ராதா சங்க ஜூலத்த ராதா சங்க கிரிதர் ஜூலத்த ராதா சங்க என்ன ஆற்றின்ண்டே இருக்கிறார் பூதானாவ அப்படியே வரார் திகச்சு நிற்கிறார் பூதானா விட்டு ஓடி இருந்தால கிருஷ்ணன் ஜிலி ஜிலி ஜிலி ஜொலிக்கிறான் ஊஞ்சல்ல உட்காந்துருக்கானா அதுவும் ராதையோட உட்காந்துருக்கானா கொம்மானா அடிக்கிறான் அவள் வாடி போயிடுவருக்கு உழுது உடனே கை நிறைய சுகந்தமான சிந்தூர பொடிகளை எடுத்து தூதாராவை அப்பா வேலையும் தூங்கினாள் மேலையும் தூங்கினாள் நான் உற்சவம் அப்படியே இடமெல்லாம் அப்படியே செவந்து போயிடுக்கு ரா ஜல்ல தர் ரா மீரா என்ன இப்படியே நீ விளையாட்டு பண்ணாவே இருக்கிய நீ என்ன குழந்தையா என்ன ஏன்பா அப்படி கேக்குற நீ இருக்கிற வரையில நான் குழந்தைதான்ப்பா அது சரி உனக்கு உன் வயசுக்கான பொங்கலுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு பத்தியா உனக்கு ஒரு கல்யாணம் ஆக வேண்டாமோ என்றப்பா அப்படி சொல்றேன் எனக்கும் கிரிதரனுக்கும் தான் கல்யாணம் ஆயிடுக்கோடியா சரி பெருமாளை போய் கல்யாணம் பண்ணிப்பாளா பெருமாள் கண்ணன் நீ எங்கோ பேசின்ற அப்படி இல்லம்மா நான் பகவான் இடத்துல பக்தி தான் பண்ணலாம் உலக ரீதியில ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணித்தான் நீ கேட்டது இல்லையோ இந்த சாஸ்திரங்கள்லாம் யாருக்கு தெரியும் எனக்கு கிரிதிர கோபாலன் ஒத்தனைத்தான் தெரியும் நான் ஒரு சாஸ்திரம் சொல்றேன்ப்பா உங்களுக்கு என்னடிமா ஒரு கல்யாணம் ஆன பிறகு அப்புறம் மற்றொரு கல்யாணம் உண்டாப்பா எனக்கும் கோபாலனுக்கும் கல்யாணம் ஆன பிறகு அப்புறம் இன்னொத்தனுக்கு கொடுக்கணும்னு என்னமா துணிச்சல் உங்களுக்கு வந்தது அப்படி சொல்லாத குழந்த எங்கேயுமே எந்த மனுஷியாலும் பெருமான கல்யாணம் பண்ணிண்டாங்கிறது ஏன் ருமி பண்ணிக்கலையா சீதா பிராட்சி பண்ணிக்கலையா அப்ப பெருமாளையே அவதரிச்சிருந்தார் இப்ப உனக்கு பெருமாளைய அவதரிச்சிருக்கிறாரா விக்கிரகமா தானே இருக்கிறார் விக்கிரகம் பா பேசலாம் பான்னோட பேசுவான்மா ஆனா என்னுடைய கடமை ஒரு நல்ல புருஷனை பார்த்து உனக்கு கொடுக்கணும்னு என் கடமையை நான் செய்தாகணும் நாலு பேர் என்னை திட்டுவா நம்ம தேசத்து மகாராஜா கும்பாஜி நல்ல கிருஷ்ணக்தி உடையவர் அவரை உன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவரே கேட்டு அனுப்பிச்சிருக்கிறார் நான் அனுமதிச்சு விட்டேன் உனக்கு தேதி வச்சாடுமா நிச்சயதாம்பூலம் ஆயிடுச்சு உனக்கும் அவருக்கும் கல்யாணம் இப்படி சொன்னதும் அப்படியே வெறிக்க தகப்பனார பார்த்தார் தூதாராவை போயிட்டா உடனே ஊஞ்சல்லேருந்து கண்ணனை எடுத்துக்கொண்டு ஓட்டமாக தன்னுடைய படுக்கையறை வந்து கதவை தாளிட்டு கொண்டு கிருஷ்ணனை கட்டி கொண்டு அழக ஆரம்பிச்சு கிருஷ்ணா என் ஹிரய பீட்டத்திலே என் எனக்கு எமான உ என்னை காண்பிச்சு கொடுத்துறாரு கிருஷ்ணகரோ யஜமான சங்கீதே துராண பிரபுதூ கிருஷ்ணகரோ யஜமான் சர்வ இதிகாச புராணங்களும் சர்வீஸ்வரன் என்று உன்னுடைய பெருமையை சொல்லலையா நீ சர்வ சரண் இல்லையா சொன்னாலும் சொல்லாத போனாலும் நீ சர்வ சுவாமி இல்லையா அதனால் உணர்ந்த பிறகு எனக்கு உன்னூறு சுவாமி உண்டு எப்படி நான் நினைக்க முடியும் மோரம் கூட்ட பீ தாம்பரத்து குண்டல்ல ஜல்லு கத காண கிருஷ்ணகரோ யஜமான் எத்தனை திருநாவரட்டன் கண்ணா உன்னுடைய அழகு எங்க பார்ப்பேன் உன் தலையில மயிலர்கள் பறக்க காதுகளில் குண்டலன் சொலிக்க உன் முகமே தனியில்லையா உன் அழகிலேயே மூழ்கி போயிட்டாளே இந்த மீரா இனி எந்த புருஷனும் இருந்து பார்க்க முடியும் மீரா Meera பிரபு கிரிதர நாகரு தே தர்சனு கோதான பிரபு தூ கிருஷ்ணகரோ யஜமான் நாளுக்கு நாள் ஓடின் இருக்கு முகூர்த்தம் கிட்டே இருக்கு முன்பு மாதிரி நாட்டியமாடுறது பாட்டு பாடுறதெல்லாம் போயிடுது தோழிகளோட கலகலன் சிரிச்சு பேசுறதும் போயிடுது தோட்டத்துல போய் துள்ளி விளையாடுறதெல்லாம் போயிடுது கண்ணனுக்கு உற்சவம் பண்றதெல்லாம் போயிடுது எப்பொழுதும் அழுக அழுக அழுக அகாரம் கிடையாது கண்ணனை கட்டி கொண்டு கதர்றாள் என்ன நீ விட்டுருவியா கிருஷ்ணா பிரேமைக்கு வளவுதான் கௌரவமா அன்பு கைவிடாதும்னு இதெல்லாம் வெறும் பேச்சுதானா நீயே உண்டாக்கின இந்த பிரேமையை நீயே முறிச்சு விடாரே என் பிரபோ உங்களிடத்துல எனக்கு எத்தகையதான பிரேமைங்கிறது உனக்கே தெரியாதா ஜோது மை மகிந்தோடு தெரிய ஜோடு கோபால் நீ என்னை விட்டுட்டால் அப்புறம் யார நான் பிடிக்க முடியும் உன்னை பிடிக்க சாமர்த்தியம் எனக்கு உண்டா என்னை நீயே பிடிச்சென்று என்னை விட்டுடாதே என் கையை தளர்த்தி விட்டுடாத எனக்கு இன்னொரு இடத்துல என் கையை கொடுத்து விடாரு தும்பகே தருவர நீ பெரிய விரக்ஷம் அதுல வந்து உட்காடுற பட்சி நான் நீ பெரிய தடாகம் அதுல துள்ளி விளையாடுற மீன் நான் தும்பகே கிரிவரே சந்தாக நீ அழகான மலை அதுல கொட்டுகின்ற அருவி நான் நீ சந்திரன் அதை பார்த்து சகோரம் நான் धागा सोना தும்பரி கம்பி தாகும்பரி சோனா கம்பரி சுவாகா நீ தங்கம் அதுல அதுல உண்டாக்கூடிய ஒளி நான் பிரபு விரி தும் தேரி தாசி ஹே விரஜநந்தன के प्रभु நீ என்னுடைய பிரபு நான் உன்னுடைய தாசி நம் இரண்டு பேருக்கும் உள்ள சம்பந்தத்தை நீ அறுத்து விடாதே கோபிகைகள்லாம் இப்படிதான் கிருஷ்ணனை பிரார்த்திக்கிறார் அதே பிரார்த்தனை இவள் பண்றாள் இத்தகைய பிரேமையோட கண்ணனிடத்துல அழறாள் நாளுக்கு நாள் லீரா படித்த படிக்கையாயிட்டாள் அவளுடைய பகவத்கீரகம் ஆகாரமும் கிடையாது தூக்கமும் கிடையாது தகவனார் கவலைப்படுறா வைத்தியர்களை கூப்பிட்டு காண்பிச்சு ஏதாவது மருந்து கொடுக்கலாம் என்று அழைச்செண்டு வரா இந்த வைத்தியர் அங்கே வரார் நாடி குறிச்சு பார்க்கறது அந்த காலத்துல கையை நீட்டுமான் கையை நீட்டுவான்னதோ உடனே கண்ணன் வருவான் கையை நீட்டலாம் அப்படி என்கும் பொழுது இவனுக்காக நீட்டு விடுவலாம் ஆர்க்கும் என் நோயுது அரியலாகாது அம்மனை மீ தொழதிப்படாதே என்றான் நீ நம்முடைய ஆண்டாள் அதே வாக்கு பார்ந்தோ இங்கே கை நீட்டு அப்படின்னு சொன்னதும் உடனே கையை உதறிந்தார் கண்ணனை தவிர வேறு யாருக்கும் இந்த கை கிடையாது என்னுடைய வியாதி என்ன அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்க முடியாது கபம்வாதம் பித்தம் சிலேஷம் என்கின்ற நாளத்தவரை உங்களுக்கு வேற தெரியாது யாருக்கும் அந்தந்த வலி வந்தவர்களுக்கு தானே அந்த வலி தெரியும் வயிற்று வழியால் அவ தன் துடிக்கிறான் வெளியில பார்த்தா தெரியறதா என்ன வலி தெரியறதா என்ன அவன் துடிக்கிறது தான் தெரியும் அது அவனுடைய அனுபவம் அதுபோல காயல் கீ கே கோயல் விஷபாதை வந்தவனுக்கு ஒரு சின்ன தேன் கொத்தி எடுத்து என்ன சொன்னால் அந்த பாதை அவனுக்குத்தான் தெரியும் அதுபோல நான் கிருஷ்ணவிரகம் சொல்லுவேன் உங்களுக்கு புரியாது கிருஷ்ணவிரகம்னா என்னடி இல்லாத என்னத்தையோ சொல்றேன் நீங்க திட்டுவீர்கள் அது வந்தவாளுக்குத்தான் தெரியும் ஊ ஊசிய நிறைய நட்டு அதுல படுக்க வச்சது போல இருக்கு எனக்கு படுக்க கொள்ளல தூக்கம் வரல என்னுடைய பிரிய நான் போய்விடுவோம் அப்படின்னு சொன்னாலும் அவன் பக்கத்து ரூம்பில் யா ககன மண்டலுபர் சேஜு பியாக்கி ரெண்டுகளையும் தூக்கி தான் கதர்றார் கிருஷ்ண சைதன்யர் கதி இல்ல அப்படிங்கிறதுக்கா கதர்ல அவனை பிடிக்கிறது எப்படின்னு நினைச்சேன்னு கதர்றார் நீ இருக்கிற எனக்கு வர தெரியலையே என்ன நினைச்சேன்னு கதர்றா ககன மண்டலுபர் சேஜு பியாக்கி எங்க இருக்கிறாயோ தெரியலையே கண்ணா உன்னை கட்டிக்கணும்னு கை தூக்கப்படுறது ஆனா என் கைக்குள்ள நீ ஆகப்பட்டாதானே இல்லாதான் நான் ஆசைப்பட்டு உன்னை எங்க தேடுவேன் என்று நினைக்கிறான் வியாதிக்கும் மருந்து கிடையாது மனோவியாதினால தசரதன் அரமணியில வைத்தியரா இல்லாம இருந்திருப்பார் சக்கரவர்த்திக்கு சிகிச்சை பண்ண ஆள் இல்லாமையா இருந்திருப்பார் ராம விரகம் தசரத விரக்ஷத்தை பொசிக்கி விடுது அறுபதுனாயிரம் வருஷம் இருந்த விரக்ஷம் ஆனப்படை குதிரப்படையாலே அசைக்க முடியாத மகாவிட்சம் அந்த மகாவிட்சத்தை தசரத விர்கத்தை கீழே சாட்சி விடுத்தே ராம விரகம் பிரே பிரேமிக்கு அவ்வளவு பலமா உண்டு அவ்வளவு பலமா உண்டு அறுபது ஆயிரம் வருஷம் இருந்த விரக்ஷம் ஆனப்படை குதிரப்படையால அசைக்க முடியாத மகாவிருஷம் அந்த மகாவிட்சத்தை தசரத விரட்சத்தை கீழே சாட்சி விடுத்தே ராம வீரகம் பிரேமிக்கு அவ்வளவு பலமா உண்டு அவ்வளவு பலமா உண்டு அதனால சொல்றான் இதுக்கு வைத்திய இல்லை வைத்தியத்தனே ஒத்தன் தான் சாம்பளியா சியாம சுந்தரம் அந்த சாமளன் வந்து என் கையை பிடிச்சால் ஒழியேன் கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கைகண்ட யோகம் தடவத்தீரும் என்று ஆண்டால் சொல்ற கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் நீலவர்ணனமான அந்த கண்ணதிரான் வந்து கிடைச்சால் ஒழியே இதுக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்றார் வீரா இப்படி கதறி கதறி நாளுக்கு நாள் அவள் நிலைமையை பார்ப்பதும் ராஜா கவலைப்படுறார் என்னதான் விமோசனம் கல்யாணத்துக்கோ தேதி விச்சாரித்து நடந்தார்கள் ஆனா பகவானிடத்தில் அவள் கதறி ஒரு நாள் அலறாள் சாக்கராகி தரலாலா என்னை வேலைக்கு வச்சுக்கோ உன்னுடைய வேலைக்காரியாக நான் இருக்கேன் வச்சிருந்தா என்ன பண்ணுவேன்னா பிருந்தாவன வீதிகள்லாம் கூட்டுவேன் உன்னுடைய குணங்களை பாடிக்கொண்டு பிருந்தாவன நிகுஞ்சங்கள்லே உன்னுடைய கீர்த்தனங்களை பாடிக்கொண்டு சஞ்சரித்தேன் அத்தகைய கைங்கரியம் எனக்கு கூடு என்ன பிரார்த்திக்கும் பொழுது அப்படியே மூர்ச்சையாக அவள் விழுந்துட அவளுக்கு ஒரு திவ்ய சொப்பனத்திலே பகவான் தரிசனம் கொடுக்குறான் பிரேமநதி கே தீரா பிரேம நதினா யமுனா ஞான நதினா கங்கா பிரேப நதிமுனா நதியினுடைய கரையில கோபாலன் மீராவா அணைச்சுக்கிறான் சப்னே திருஷ்டகா தருணதுளசி பூஷணோ நீலவேகா என்று கணாக்கண்டேன் தோழி நான் சொல்றா இல்லையா அண்டாஷ் கனவுலையோ அல்லது ஏதோ ஒரு விசேஷ அனுபூதியோ அனுபூத்தின்னு பெருத்தி புரியல என்ன கனவுன்னு சொல்லணும் கனவு மாதிரி கனவு கனவு இல்லையா மீராவன் அணைச்சுக்கிறான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் மீராவ பார்த்து சொல்றான் என்னுடைய திருவிளையாடல் மீரா இது என் சங்கல்பம் என் இஷ்டப்படி நீ இருக்க வேண்டியதுதான் எப்படி பந்து விளையாடுறவன் அந்த பந்தை தூக்கி எறிஞ்சு மறுபடியும் கையில பிடிப்பனோ அதுபோல உன்னை கொஞ்ச நாள் பிறருடைய கையில அகப்படுத்தி பிறகு நான் என்னுடையதாக ஆக்கிக்க இஷ்டப்படுறேன் ஏனால் அப்பொழுதுதான் உருக்கமான பக்தி என்னன்னு உலகத்துக்கு தெரியும் என் திருவிளையாடலுக்கு நீ இணங்கி இருக்க வேண்டியதான் அப்படின்னார் ஆனால் இதுதான் பெரிய தியாகம் அப்படி பகவான் சொல்லும் பொழுது உடனே இவள் என்ன விக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை உண்டு அப்படிங்க ஹரிச்சந்திரன் சந்திரமதி வித்துட்டான்னு சொல்றேன் ஹரிச்சந்திரன் சந்திரமதி வித்தான் கபீர்தாசர் தன் மனைவியை விக்க போனார் விற்கவும் வித்துட்டார் சாது சேவிக்கார் ஏனால் அப்பெயர்பட்ட ஒரு பாதி விரத்தியம் அப்பெயர்பட்ட ஒரு தியாகம் மீராபாய்க்கு இந்த நிஷ்ட கலஞ்சர் அப்படிதான் பகவானுடைய இஷ்டமானால் அதுக்கு மேல் நாம் என்ன செய்யறது என்று நினைச்சாள் என்ன பண்ணிக்கிறானோ பண்ணிக்கட்டோம் என்று பந்துக்கள் இஷ்டத்துக்கு விட்டுட்டார் ஆனால் ஹிருதய தேட்டத்தில் மட்டிலும் கோபாலனை தவிர வேற யாரையும் அவளால் ஏற்ற முடியல முடியவே முடியல அவளால் வீராக கல்யாணமா ஆச்சு கும்பாஜி ராணாவோட குடிச்சனும் வந்துட்டாள் தூக்காத்துக்கு தன்னுடைய கோபாலனையும் கையோட கையா கொண்டு வந்துவிட்டாள் ஸ்ரீதனங்கள் அப்பா என்ன பண்ணினா என்ன கொண்டு வந்தோம் என்கின்ற நினைவு அவளுக்கு இல்லை கிரிதரனை கொண்டு வந்து வந்தால் அவளுக்குன்னு ஒரு தனி ஸ்தானம் அரண்மனையில கொடுக்கப்பட்டது அதுல கொண்டு தன் கிரிதரனை சிம்மாசனத்துல அமர்த்தினாள் பொருந்தாத்துல இருக்கும் பொழுது எவ்வளவு சுதந்திரமா கிருஷ்ண சேவையில ஈடுபடுகளோ அதே மாதிரி கிருஷ்ண சேவையில இங்கே ஈடுபடுறாள் ராஜா ஆச்சரியப்படுறான் இவளுடைய பக்தியை பார்த்து இவனுடைய அழகு இவளுடைய கலை படிப்பு எதுவுமே ஆச்சரியமா அடிக்கடி இவளை பார்க்கறதுக்கு வருவான் ஒரு தனா வந்தா பாகவதத்தை வச்சு படிச்சுருப்பாள் உடனே பார்த்து மகாராஜா உட்காருங்க எப்படி இருக்கு இந்த இடத்துல பாரு என்று சொல்லி ஒரு ஸ்லோகத்துக்கு அவளை அர்த்தம் சொல்லும் பொழுது அப்படியே கேட்டுருப்பான் ராஜா ராஜரீகமான வேலைகள் இருக்கு என்னென்னு மற்றொரு சமயம் ராஜா பார்க்க வருவான் தம்புராவ நீட்டி கொண்டு மனமுருகி பாடிருப்பள் அவளுடைய கீர்த்தனத்துல உள்ளம் குழஞ்சு இவனும் கண்ணால் ஜெலமி விடுவான் மற்றொரு சமயம் ராஜா ஒருவன் கிரிதரனுக்கு அழகா சிங்காரம் பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணின்றிருப்பாள் இத பார்ப்பான் எப்ப வந்தாலும் கஷ்ட செய்விலேயே ஈடுபட்டு இருக்கிற இவளோட லோக சாதாரணமா கொஞ்சி பேசி உலக விஷயங்கள்லே ஒரு சக்தி பத்தி பழகறது மாதிரி பழகிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பே கிடையாது அத அவன் விருத்துக்கல மனசுக்குள்ள அவன் நினைச்சேன் தான் அவளுக்கு ஒரு சத்சங்கம் என்று நினைத்துக்கொண்டான் ராஜரீகமா எங்கும் எங்கும் ஓடிண்டிருக்கிற நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள்ல மனசாந்திக்கு என்ன இருக்கு எப்ப பார்த்தாலும் ராஜரீகம்தானே தப்பித்தவரை வீட்டுக்கு வந்தவமானால் இது மாதிரி ஒரு சதி இருந்தால் இதுதானே நமக்கு சத்சங்கம் என்று நினைச்சு கொண்டே சத்சங்கமாவே அனுபவிச்சேண்டு வரா பர்தாவுக்கு ரொம்ப மீராத உத்தமையாக சேவை பண்ணேண்டு வரா எல்லா விதத்திலையும் அவனுக்கு ரொம்ப இனிமையா இருக்கிறாள் மீரா அதனால மீராவின் இடத்துல போனா கிருஷ்ண விஷயத்த கேட்கலாம் பழைய ராணிகள் இடத்துல போனா ஏதாவது சண்டை அவளுக்கு இவளுக்கு சண்டை ஒப்பாரி அதை அவ என்ன எப்படி சொல்லிட்டா இவ அப்படி சொன்னா இதைத்தான் கேட்கலாம் அழித்து போயிடுத்து அது மாதிரி இடத்துல பழகிய அழுத்து போயிடுது என்ன செஞ்சாலும் நன்றி இருக்கிறதில்லை அவர்களுக்கு இதை விட நல்ல வஸ்திரம் கொண்டு வந்து வா இதை விட நல்லது கொண்டு வா என்று கழிப்பார் ஆனால் இங்க இருக்கக்கூடிய சாந்தத்தையும் இங்க இருக்கக்கூடிய பிரேமையையும் இங்க இருக்கிற கிருஷ்ணரசத்தையும் அனுபவிச்சராதா பெரும்பாலும் இந்த அந்த புறத்திலேயே இருக்க ஆரம்பித்தான் புது ராணியத்துக்கு அதிக மோகம் வந்து கொடுத்தும் தான் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கலே இந்த பாடம் அவளுக்கு வரவும் வராது கத்துக்கவும் முடியாது ஆனா அவர்களுக்கு மீறான கண்டா துடிக்காது போயிடுது ராஜாவை கண்டாலும் பிடிக்காது போயிடுது நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோஷ்டியாயிட்டார்கள் கோஷ்டியானது பரிசில்ல ராஜாவினுடைய சகோதரனான ஜெயமல் ராஜாவினுடைய சகோதரி ஊதா இந்த ரெண்டு பேரையும் அவர்கள் தூபம் போட்டு கைக்குள்ள போட்டு விட்டார் சமயம் பார்த்து ராஜாவினுடைய புத்தியை கலக்கரத்து இப்படி சில வருஷங்கள் ஓடி ஒரு தினம் ராஜா மீரா என்னுடைய ராணிகள் எவ்வளவோ பேர்கள் இருக்கா என்ன அவளுக்கு திருப்தி கிடையாது அது வேணும் இது கல்யாணம் ஆன நாளா நானும் பாக்குறேன் நீ உன் பவழவாய் திறந்து எனக்கு ஏதாவது இன்னும் வேணும் எனக்கு வாங்கி கொடுங்கோ அப்படின்னு நீ என்ன கேட்டது இல்லையே உன் துறந்த நாளுக்கு கூட நானா எதை செய்யறேனோ சந்தோஷமா அதை வாங்கிக்கிறேன் நல்லா கேட்டா ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி விடுறேன் நீ ஒண்ணு வேணும்னு கேட்டு அதை நான் செய்யணும்னு எனக்கு ஆசை நீ அதை அடம் பண்ணி கேட்கணும் நீர் அப்படியே கொஞ்சம் யோஜனை பண்ணா அடம் பண்ணி என்ன இருக்கு எல்லாம் இங்க சமருத்தியா இருக்கு ஆனா நீங்க என்னுடைய அபிலாஷை உன்னை நிறைவேற்றணும்னு தங்களுக்கு மனசு இருக்குமானா சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு அபிலாஷ அது சொல்லு அது என்னது சொல் எனக்கு பிருந்தாவனம் போகணும்னு ஆசை அதுக்கு அழைச்சிட்டு போவேலா என்ன ராஜா சொன்னான் உடனே பட்டமைப்பு நேர தர்பாருக்கு போனா ரெண்டு மாசம் லீவு போட்டு விட்டான் ஜெயமல்ல போயிட்டு ராஜதீகத்தை கவனிக்கும்படியா ஜெயமல் கெட்டத தன்பி தன்னுடைய இளையராணியான மீராட்டுதான் வந்தா பிருந்தாவனத்துக்கு ஏற்பாடு பண்ணி நட்டேன் நானும் கூட வர போகலாம் ராஜா ராணி ரெண்டு நேரமே போகப்போறா அப்படின்னதும் ஊர்ல உள்ள சில பக்தாளும் கூட சேர்ந்து நிட்டார்கள் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வரவே அத்தனை பேர்களும் ராமசங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு சத் பண்ணி கொண்டு போகலாம் பெரிய டேரா எல்லாருக்கும் சாப்பாட்டுக்க வேண்டிய வசதிகள் வண்டிகள்ல யானை குதிரை ஒட்டகம் குதிரவிகளான சைன்யங்கள் ராஜா இல்லையோ அதனால இது எல்லாத்துக்கும் மேல அந்த கிரிதிர கோபாலனை ஒரு பல்லாக்கில வைத்துக் கொண்டு ஆனா குதிரை மேல யானை மேலே ஏராடுறபடி நடந்து கொண்டே ராஜா தன்னுடைய ராணி மீரா கொண்டு பல கஷேத்திரங்கள் எந்தெந்த ஊருக்கு இவா போராடோ அந்தந்த ஊர்ல எல்லாரும் சின்ன குழந்தைகளுக்கு கொண்டு இந்த நாமாவளி பாடம் ஆயிடும் மீரா பிரபோ கிரிதாரி மீரா பிரபோ கிரிதாரி மீரா பிரபோ கிரிதாரி மீரா பிரபோ கிரிதாரி இது தெரியாத ஜனங்கள் கிடையாது பல தேசம் தேசாந்தரங்கள் புண்ணியக்ஷேத்திரங்கள்லாம் யாத்திரை பண்ணி பிருந்தாவனத்திலயும் வந்து அசதீர ஒரு மாசம் இருந்து கடைசியில மறுபடியும் துவாரக வழியாக மறுபடியும் இவர்கள் எல்லாரும் நேர தங்களுடைய சித்தவுடுங்கிற நகரத்துக்கே வந்து சேர்ந்துட்டார் அதற்குள்ள இங்கே விரோதமான ஒரு கோஷ்டியை ஏற்படுத்தான் ஜெயமல் ஜெயமலுக்கு இது கட்டோட புரிக்கல ராஜபுத்திர ஸ்திரீகள் படிதாண்டி வழியில வரக்கூடாது அப்படி நடுவீதியில பஜனை பண்ணிட்டு போறது தன்னுடைய கௌரவ குறைச்சல் குடும்ப கௌரவ குறைச்சல் நினைச்சு விட்டான் அவன் அதனாலே அவன் கோஷ்டியாகனா ஆயிட்டார்கள் அவர்கள் ஆரம்பத்திலேயே விடை போட்டு வச்சேன் அது இப்போது நல்லா பழுக்கிற டைமா ஆயிடுச்சு திரும்பி வந்தா சத் சங்கம் அவர்களுக்கு ஊர்ல உள்ள ஜனங்களோ சத் சங்கம் இனிமே மீராவை உள்ள உட்கார வைக்க முடியாது காரணம்னா மீராவை எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுது அவள் வெறும் மாயி மாயி அம்மா அம்மாங்கிறார்கள் அவளுடைய பஜனைக்கும் அவளுடைய சத்சங்கத்துக்கும் துடிக்கிற குழந்தைகளாட்டார் ஆயிட்டார்கள் நாட்டு மக்கள் அல்ல சாதுக்கள் வரார்கள் இல்ல என்ன தப்பு ராஜா நினைச்சிட்டா அதுக்கு அனுகூலம் பண்ணி கொடுக்கறது நம்முடைய கடமை என்று நினைச்சு அரமணையை விட்டு வெளியில கோவில் இல்லை அரமனைக்குள்ளேயே அழகான ஒரு களிங்கு கோவில் கட்டி அதுல கண்ணகிரான எழுந்துகளை பண்ணி அதுல நீ போய் சத்சங்கம் பண்ணலாம்னு அனுமதிச்சு விட்டான் மீராபாய்க்கு அவள் அந்த கோவிலுக்கு வந்துடுவள் அந்த கோவில்ல வந்து கால்கள்ல கஜை கட்டி கொண்டு கண்ணன்பு எதிரில பஜனை பண்ணுவள் நர்த்தனம் ஆடுவள் சாதுக்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவா வயசானவர்கள் தான் அனுமதிக்கப்படுவா ஸ்திரிகள் எல்லாரும் அனுமதிக்கப்படுவா அரண்மனைக்கு சொந்தமான பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி விடனை நடக்கும் ஜனங்கள்லாம் கேட்டு ஆனந்தப்படுவார்கள் அவரவர்கள் யதாசக்தி இருப்பார் தேவி நீரா நர்த்தனமாடிக்கொண்டே பாடுவார் மீரே விரமமோகனு நாராயணகிபோகே சீரே நான் சாட்சாத்து நாராயணனும் விரமோகனன் அவனுக்கு வசமாயிட்டேன் கால்கள்ல கஜகொட்ட கொண்டு கண்ணனுடைய எதெல்லாம் ஆடினான் என்ன சொல்லுவா ஜனங்கள் என்னால் எங்க பைத்தியம் முடிச்சு போயிடுச்சு எதுக்கு கோல்ல கால கஜ கட்டி என்று ஆடுறது சில பேர் குலநாசியும் கூட திறாளா சில பேர் பைத்தியம்னு திறகு ககே மீராசீரே பககுங்கரு மீரா நாசீரே லோகு ககே மீரா பரி பாத் பக்த ஜனா மீராம் சாட்சாத் ராசீஸ்வரியின் விரு எப்பொழுதும் கிருஷ்ணமயமாவே வாழ்க்கை நடத்தி இருக்கிறாள் எப்பொழுதுமே நாலு பேர் இப்படியும் உண்டு நாலு பேர் அப்படியும் உண்டு இதானே உலகம் ஒரே மாதிரி ஆ உலகம் இருக்கும் சில பேர் நல்லதுன்னு சொல்லுவா சில பேர் கெட்டதுன்னு சொல்லுவா ராமச்சந்திர பிரபுவியே சொல்லிவிடலையா சாட்சாத் கிருஷ்ணனையே சொல்லிவிடலையா சிவந்திரமணியை திருடி நிட்டான் என்று கிருஷ்ணன் மேலேயே சுமத்தினான் சத்ராஜிக்கு அண்ணின் வீட்டுக்கு போன பெண்ண மறுபடியும் கூட்டி விச்சின்றான் அப்படின்னு சொல்றதுக்கும் அயோத்தியில ஒத்தன் இருந்தான் ஏன்னா உலகம் உலகம்னா அப்படித்தான ஆனா மீரா நினைச்சுலஜாம் யோதித்தே மன்னாம நிரந்தரம் குலகோடி சமாயுக்தகா லவதே மாமகம் பதம் லோகலாஜு தஜி மீரா கிரிதர லோக லஜ்ஜையை விட்டால் கிரிதிரனிக்கிறாளே இருந்தால் பகவானிடத்தில் தீவிரமான பக்தி அடைந்து வரும்பொழுது லோகத்தை பார்த்தா நடக்காது லோகத்துல அதனால இவர்களை அலாதியா பகவான் படைச்சு வச்சிருக்கான் இவர்களை உலகம் ஃபாலோ பண்ணமே உலகத்தை இவள் பாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா ஃபாலோ பண்ண முடியாது அதனால அவள் உலகத்தை பத்தி கவலைப்படலை நாமும் சங்கீர்த்தனென்றான் ஆனா தர்மத்துக்கு கட்டுவிடுவள் என்ன தர்மம்னா ராணா பார்த்து என்ன சொன்னாலும் கட்டுவிடுவாதன் தர்மத்தை மீறலையே நீ விஷம் குடி விஷம் விஷம் குடியா குடிப்பேன் நெருப்புல குதி நான் சமுதிரத்துல வீணுனா விழுமே என்னெல்லாம் ராமர் சொல்ற பித்ரு பக்தியில சொல்றது ராமர் செய்யறது பிரகலாதன் விஷமபி மச்ேஜம் அபிச்சார்னவே நியுக்தோ குருணா பித்ராணஹி ராமச்சந்திரன் தகப்பு நார் சொல்லியாருன்னா அக்னில பிரவேசிப்பேன்னா அக்னில பிரவேசிச்சதா தெரியல ராமாவதாரத்தை வனத்துலதான் பிரவேசம் வேணு அக்னி பிரவேசம் பண்ணுதேன்னார் பிரகலாத அக்னி பிரவேசம் பண்றான் பக்ஷேஜம் விஷமபின் ராமர் விஷம் குடிக்கிறான் பிரகலாதன் அப்பா சொல்லிட்டார் விஷம் குடிச்சிவிட்டு அப்பா சொல்லிவிட்டார் அக்னி பிரவேசம் அப்பா சொல்லிவிட்டார் சமுதிரத்துல விழுந்துட்டார் அப்பா சொல்லிவிட்டார் மலையிலே குளிச்சு விட்டார் நாராயணான்னு சொல்லாதே ஏன் அது அப்பாவுக்கு லட்சணம் இல்லை அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் பழக்க வேண்டிய முறை என்ன ஒவ்வொரு பிள்ளையும் தாய் பழக்க வேண்டிய முறை என்ன அந்த அந்த குழந்தைக்கு ஹரிபக்தியை உண்டாக்க வேண்டியதுன்னா முறை எப்போ ஹரிபக்தியை உண்டாக்கலையோ குரு நசஸ்யாது ந பிதா நசஸ்யாது தகப்பனார் இல்லை அவள் தாயார் இல்லை அவள் பந்துக்கள் இல்லை எந்த வழியை காட்டணுமோ அந்த வழியை காட்டும் அதனால அவர்களுக்கு தர்மத்தில் பக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை ரெண்டு பட்சத்திலையும் தர்மம் சொல்லணும் கணவனுக்கு மனைவி அடங்கி நடக்கணும் அது சரி மனைவியை கணவன் எப்படி நடத்தணும் மக்கள் அரசனுக்கு அடங்கி நடக்கணும் சரி அரசன் மக்களை எப்படி நடத்தணும் குருவே கத்தின்னு சிஷியம் இருக்கணும் சரி குரு எப்படி இருக்கணும் ரெண்டு சேர்ந்தா தான் இந்த சக்கர ரதம் ஓடும் ஏக சக்கர ரதம் இல்லை ரெண்டு பேரும் சேரணும் சேர்ந்து சமமா சொல்லும் அந்த தர்மம் நட ஒருபட்சமா தர்மத்தை பேச பிரயோஜனம் இல்லை ஆனால் ராணா முரடனாயிட்டான் இப்போ ஏன் ஆள் சங்கம் தானே அவன் புத்தி மாறும் இவ புத்தி மாறாதே அதுதானே சொல்லிட்டு வரான் இப்போ இவளுடைய பக்தி மாறாது அவன் பக்தி மாறிடுத்து இவள் அவனால் இவளோட ஆடினா அழைச்சி எல்லாம் காண்பிச்சா அனுகூலமா தான் இருந்தால் உலகத்தில் எல்லாரையும் இவள் எங்கேயோ பறக்கக்கூடிய கிளியாச்சோ பறக்கக்கூடிய பட்சி ஆச்சே இவள் உயரத்துக்கு அவனால பறக்க முடியல மேலும் அவனால பறக்க முடியல என்றும் மட்டுமில்லை வல வீசி தனக்கு சுவாதீரப்படுத்தி நிட்டான் சில ஜெயமல் மற்ற ராணிகள் ஊதா மற்றும் சில துஷ்ட சங்கம் துஷ்டசங்கம்னே என்ன கிருஷ்ணபக்திக்கு யார் விரோதம் பண்றோ அவள் நல்லவளா இருந்தா கூட துஷ்டசங்கம் தான் சுவாதினப்படுத்தி நிட்டு மீராவு இப்பொழுது ராதாவுக்கு பிடிக்காது போயிடுது பிடிக்காது போயிட்டே தவிர நம்பிக்கையை இழக்கலை மீராவனிடத்துல பவித்திரமான நம்பிக்கை பாட்டு இருக்கு இருந்தாலும் கூட நாம் சுதந்திரமா அவள் இடத்துல பழகும் பொழுதெல்லாம் அவள் சமாளிச்சுன்னு கிருஷ்ணான்ட்டு போயிடுறாளே நம்ம இஷ்டப்படி அவள் இடத்துல பழக முடியலையே என்கின்ற ஒரு மனுஷியபாவம் அவனுக்கு வந்துடுத்து அதனால அடிக்கடி போலாம் வர்றதில்லை மீராவோட பேசுறதில்லை பார்த்தாலும் பேசாமல் போயிடுவார் அந்த புறத்துக்கையே வருவர் மீராவ அலட்சியமா பார்த்துட்டு போயிடு மீராவு எதுவானாலும் மீராவுக்கு தாங்கும் ஒன்னே ஒண்ணுதான் அவள் மேல தப்பு கூடாது அது அவள் ஹயத்தை பார்த்துக்கிறான் தப்பான வழிக்கு கண்ணன அழைச்சல் போக மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கு இருக்கு கோவிலுக்கு போகாதேன்னு சொல்லல ராஜா கோவிலுக்கு போறான் கோவில ஆடின் இருக்கிறாள் ஒரு நாள் திடீர்னு ராத்திரி ஜெயமல் வந்தான் கதவை படபடன்னு இடிச்சான் முகாராணா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக வந்தேன் விஷயம் மீராபாய் நம்புறேன் என்னடா இருக்குற நேரம் அந்த புறத்துக்கு வரவேண்டியதானே கோவில்ல ஏன் தங்குற ஏண்டா அகாலம் ஆயிடுறது பஜனை பண்ணி முடியறது என்ன பண்ண போறோம்னு தங்கி விடுறாரு இது ஒரு தப்புகாலி சொல்ல முடியுமா தப்பி இல்ல தப்பி இல்லாம நான் சொல்லல அவள் ஏதோ அங்க இன்னொரு புருஷன் இடத்துல சம்பாஷண பண்ணேன்னு இருக்கா பயலே இந்த வார்த்தை வேற யாராவது சொல்லியிருந்தாக்குண்டிச்சிருப்ப அவள் இடத்துல நான் பழகிறேன் அவளை பத்தி எனக்கு தெரியும் யாரை பத்தி யார் இடத்துல சொல்றேன்னு ஞாபகம் இருக்கட்டும் யாரை பத்தி சொல்றேன் யார் இடத்துல சொல்றேங்கன்னு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும் தம்பிங்கிறதுக்கு நான் மன்னிச்சேன் ஆனால் நேர கோவிலுக்கு வரார் திடீர்னு சொல்லாம கோவிலுக்கு வரான் ராணா பட்டினை போனா உள்ள ஒரு சம்பாஷண காதலை விழத்தான் விழரு இந்த சம்பாஷணையை காது கொடுத்தாதி நான் பிறனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் என்னுடைய வஸ்திரத்தை பிடிச்ச மேலாக்கு பிடிச்சு நிற்காதே அப்படிங்கிறத சொல்லு இந்த சொல்லு கொஞ்சிடம் படபடன்னு கதவை இட்டிச்சாள் கதவை தளர்ந்து கொண்டு உள்ள வந்து பார்த்தா அவன் கண்ட காட்சி அழகான மெத்த போட்டு எரிதர கோபாலனை படுக்க வச்சிருக்கிறா ஹிரிதரனுடைய கை இப்படி இருக்கா அந்த மேலாக்கனுடைய நுனி அதுல மாற்றின் இருக்கு அதை மாற்றின்னு இருக்கும்பொழுது இந்த பாவம் வந்து கொடுத்தோம் இந்த பாவத்தில் அவள் கீர்த்தனம் பாடுறா இதை பார்த்து அப்படியே திகச்சுன்னு நின்று ராஜா இப்படி பார்ப்பதும் கைகொழிச்சா நீரா நீ இருக்கிற உலகமே வேற நான் இருக்கிற உலகமே வேற உலகத்துக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இருக்கு உனக்கு உலகத்துக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல உன் இடத்துல பூர்ண நம்பிக்கை இருக்கு ஆனால் நடந்த விஷயம் எதுவுமே உங்ககிட்ட சொல்லி உன் கோமல ஹதயத்தை கெடுக்க நான் தயாரா இல்லை உங்க இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிற பாடம் எனக்கு தெரியல உனக்கு சொல்லி கொடுத்த கிருஷ்ணன் எனக்கு சொல்லி தரல தாபப்பட்டான் அவளை என்னதுமே அவளுக்கு புரியல இந்த விஷயத்தை இப்படி ஜெயமலி சொன்னான்னு சொல்ற அவள் இந்த பரகுருஷன் பரம புருஷன்தான்னு அவனுக்கு தெரிஞ்சு அழைத்து கோவில்்சவம் நடந்துடுத்து இத சமாளிச்சு ஆனா சமாளிக்க முடியாத ஒரு சம்பவம் அக்பர் சக்கரவர்த்தி பாடகர் வித்வான் எப்படி பௌஜராஜனுக்கு காளிதாசனோ அது போல சமகாசனத்துல உட்கார வச்சப்பான் அந்த தான்சேனை அக்பர் தான்சேனை சொல்லுவான் நான் ஒரு சக்கரவர்த்தி நீ ஒரு சக்கரவர்த்தியும்பான் அவ்வளவு இடம் கொடுத்துருக்கான் ஏன்னா அப்படி ஒரு கலை பித்து உண்டு அக்பருக்கு கலையினாலேயே சுவாதீனப்படுத்தி நிட்டான் தான்சேன் ஹிந்துதான் சுவாமி ஹரிதாஸ் பெரியவருடைய சிஷ்யன் அவர் பிருந்தாவனத்திலேயே இருக்கிறார் சுவாமி ஹரிதாஸ் அவருடைய சிஷியன் இந்த ஆஸ்தான வித்வானகா இருக்கிறான் பல பக்தர்களுடைய சாகித்யங்களை அவன் கச்சேரியில பாடுற வழக்கம் அன்றைக்கு ஒரு நாள் மீராபாயினுடைய கீர்த்தனத்தை பாடினான் இதை பாடினதுமே ராஜாபிய அசந்து உக்காரன் கீர்த்தனம் முடிஞ்சதுன்னு கேட்டான் இது யாருடைய சாகித்யம் இந்த பாட்டை யார் பாடினாலும் அவர்களே பாடி கேட்கணும் போல தோன்றது எனக்கு தானு சொன்னான் அது ஒரு காலம் சத்த சமுத்திரம் வறண்டு போனாலும் சூரிய சந்திரர்கள் தெற்கு வடக்கா போனாலும் நடக்காது மகாராஜ் என்னமா நடக்கார் பாரத தேசத்துக்கு ஒரே சக்கரவர்த்தியா இருக்கூடிய இந்த அக்பர் நினைச்சு நடக்காம இருக்குமா மகாராஜ் தங்களுடைய பிரதான சத்ருவா இருக்கக்கூடிய கும்பாஜி ராஜா நம்முடைய பட்ட மகசியினுடைய கீர்த்தனம் எப்படி கேட்க முடியும் கேட்டே தீர்வேன் தான் சேஜனை பண்ண ஆனால் அதுக்கு ஒரு உண்டு என்ன அவள் கிருஷ்ணாலயத்துல வந்து பாடுறாள் அப்படி பாடும்பொழுது சாதுக்கள் மட்டும் உள்ள அனுமதிக்கப்படுறார்கள் நாம் சாது அணிந்து கொண்டு அங்க போனோமானால் அவள் பாடி கயிட்டு வரலாம் கலாரசிகனாகவும் பிடிவாதக்காரனாகவும் இருக்கிறதுனாலே அக்பர் அது துணிஞ்சுட்டான் தான்சேனோட கூட ஆக்ராவில் இருந்து ஆக்ராவிலே குறுக்கு பாதையில பெறப்பட்டுட்டா சித்த விட சீக்கிரம் வந்துவிடலாம் சித்த உடுக்கு வந்தா பக்கத்துல ஒரு பெரிய காட்டுல குதிரையை மேய விட்டு இவர்களுடைய ராஜரீகமான ட்ரெஸ் எல்லாம் கலந்து ஒரு கோட்டையும் தாண்டி வீதியும் தாண்டி அரமனைக்குள்ளியும் போகி கிருஷ்ணாலயத்துக்கும் வந்துட்டார்கள் அங்கு ஒரு மண்டபத்துல உட்கார்ந்து கொண்டு சாது போல இருக்கிறார் அருமையான சங்கீர்த்தனம் நடக்கிறது தன்னறியாம ராஜா அக்பர் வா வா ஆஹா ஆஹா என்றுதான் தலையா ஆட்டி கேட்க பஜனை முடிஞ்சு எடுத்து கிளம்பி போயிட்டார் மீரா உள்ள கோவில்க்குள்ள வரா அப்படி வரும்போதே இந்த ரெண்டு பேர்களும் கிட்டக வந்து நின்றார்கள் யாரோ சாதுக்கள் எல்லாரும் போனவர்கள் இவர்கள் மட்டும் இருக்கிறார்களே என்று நினைத்துக்கொண்டு கொஞ்சம் அச்சத்தோடையும் சங்கோச்சத்தோடையும் நமஸ்கரிச்சா கைகளை குவிச்சுன்னு நினைக்கிறார் உடனே அந்த அக்பர் சொகார் என்ன அருமையா பாடி நிலம்மா என்ன அந்த வீண எப்படி எப்படி உங்க குரல் இருக்கு அப்படியே சொக்கி போயிட்டோம் சித்த எல்லாம் கிருஷ்ண கிருப்பை என்னுடைய செயல் ஒண்ணும் இல்லை எங்களுடைய சந்தோஷத்தை எப்படியாவது உங்களிடத்துல திருவிச்சுக்கணுங்கிறதுக்காக வந்தோம் வேற ஒண்ணும் உங்களுடைய ஆசீர்வாதம் மகாராஜ் பொதுவா சாதுக்களையே மகாராஜ்னு சொல்ற வழக்கம் ராஜான்னு தெரிஞ்சு சொல்லலே உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்மானம் கொடுக்கணும்னு ஆசை இந்த ரத்தன நீங்க சம்மானமா வச்சுக்கணும் நீற்ற கையாது மகாராணி இல்லையா கையை நீட்டலே எனக்கு நீங்க என்னத்துக்கு சம்மானம் நீங்க வாங்கிக்கணும் எனக்கு சம்மானம் இல்லை நானா தாசியா அவன் ஒருவனுக்கே தாசி எனக்கு நீங்க சம்மானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே கிருஷ்ணனுக்குமா கிருஷ்ணனுக்கு கூட வேண்டியது இல்லை இது பொது கோவில் நான் ஏதாவது வாங்கி சாத்தினா எங்க மகாராஜா ரொம்ப கோபிச்சுப்பர் இது அரமணிக்கு சொந்தமான கோவில் எங்க கிருஷ்ணனுக்கு எவ்வளவு நிகை போட்டிருக்கும் பிரதேடா அதனால நீங்க எனக்கு அனுகுரம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய யாத்திரையை தொடங்கலாம் இங்க கிளம்பலாம் ஒரு விஷயம் சொல்றோம் என்ன நாங்கள் ஸ்ரீ பிருந்தாவனத்திலே இருந்து வந்திருக்கிறோம் சொல்ல மயங்கி போயிட்டாள் மீரா குழந்த மாதிரி ஹிருதாவில கபடி சொல்லு தெரியாது பிருந்தாவனத்திலே வந்திருக்கிறேடா ஆமா பிருந்தாவனத்துல கண்ணகிரான பார்த்தோம் கண்ணகிரான் உங்களுக்கு இந்த ரத்னமாலைய கொடுத்து பிரசாதமாக கொடுக்க இது கிருஷ்ண பிரசாதம் கிருஷ்ண பிரசாதம் கையில வாங்கினு விட்டான் வாங்கினத தாம் போட்டுக்கணும்னு அழுத்த தோணலை அந்த கிரிகிர கோபாலனு கை கொண்டு போட்டு புறப்பட்டு புறப்பட்ட வாசல் பக்கம் போனா உள்ள நுழையும் பொழுது இந்த அடையாளங்கள் குதிரை கட்டியிருக்கிற அடையாளங்கள் கண்ணு தென்பட்டது குதிரை சிப்பாய்கள் போல நினைச்சுள்ள வேகமாக இவர்கள் இப்போதான் அவர்களுக்கு பயம் பக்கா சத்ருவனுடைய வீட்டுக்குள்ளே கையில் ஆயுதம் இல்லாமல் வந்துட்டு போறார் பயம்குதான் இருக்கும் கோட்டையை தாண்டி வழியில வந்த பிறகு சாலையில வேகமாக நடக்கும் தான் சேம் நடக்க முடிய மொல்ல போகலாம் இனிமே பயம் இல்லை கோட்டைய தாண்டி ஆச்சு மெல்ல நடக்க ஆரம்பிச்சார்கள் நல்ல நிலவு வீசின்னு இருக்கு இரண்டு பக்கத்திலையும் கழனி வழிகளும் புதர்களும் இருக்கு இப்ப போகும்பொழுதே உடனே அக்பர் சொல்றார் என்ன காணம் என்ன கீர்த்தனம் என்ன அழகு இப்ப ஏற்பட்ட ஒரு யுவதி என்னுடைய அந்தஸ்திரத்துலனா இருக்கணும் தான் சென் ஹிந்து பெயர் கொதிக்கிறது அவனுக்கு இருந்தாலும் அவங்க கிட்ட சம்பளம் வாங்கி பிழைக்கிறவன் மனச அடைக்கொண்டா என்னாலும் சதாவத்தியா இவனுக்கு என்று மனசுல நினைத்துக் கொண்டான் இப்படி அவர்கள் பேசும் பக்கத்துல சலசலப்பு ஏற்பட்டது என்னவோ ஏதோ என்று வீசி தங்கள் குதிரையை விட்ட இடத்துக்கு வந்தார்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்றார்கள் குதிரை மேலே ஏறிந்தார்கள் புறப்பட்டார் இவ்வாறவையில் நோட் பண்ணின்றது ஜெயமல் வந்தது அபருதான்னு தெரிஞ்சு பேட்டனும் அவன் ஆத்ரத்தை அடக்கவே முடியல அவனுடைய திருஷ்டிக்கு மீராபாய் வேற சத்ருடாக இருந்து ராணாவை கொன்று அக்பருக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்துருவாள் அப்படிங்கிற அளவுக்கு அவன் திங்க் பண்ணி விட்டான் அதனால ரொம்ப கோபத்தோட அங்கே வரா கதவை மட்டேன்னு வீடுச்சதும் கதவை திறந்தார் ராணா நான் அன்றைக்கே சொன்னேன் பொய் சொல்றேன் நீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு நான் ருஜுப்படுத்துவேன் ஏ திருப்பி திருப்பி ஒருத்தரை பத்தி பேசுறதுன்னா அபாண்டமா பேசப்படாது பிடிக்கலன்னா ஏதோ பிடிக்கல சரி நீ பிடிக்கல அடிக்கடி சொல்றேன் ஆனால் எந்த ஒரு மீறாவனிடத்துல நான் எந்த காரணத்துக்கு ஒன்றும் நம்பிக்கை இழக்க மாட்டேன் அன்றும் இன்றும் பழகிறேன் அவனிடத்துல போகும்போது என் சித்தம் சுத்தமாயிடும் கெட்டக சகோதரியா தோன்றது தாயாடாக தோன்றது என் சித்தம் சுத்தமாயிடும் நீ அவளை தப்பா சொல்ற பயலே நான் உன்னுடைய உடன் பிறந்தவன் என் கிட்ட உனக்கு நம்பிக்கை இல்லை நேற்றுக்கு வந்த மீராவனிடத்துல உனக்கு பூர்ண நம்பிக்கை வந்து அண்ணா ஜாக்கிரதையா என்னால உனக்கு உபயோகம் இல்லை நம்பிக்கை இல்லாத இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சத்துருக போனாலும் எனக்கு சம்பளம் கிடைக்கும் பிழைக்க முடியும் எனக்கு எப்ப இங்க கௌரவம் இல்லையோ நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வந்த விஷயத்த மட்டும் சொல்றேன் ஜாகிரதை ஆயிரம் அக்பருக்கு நடமாட்டம் இருக்க நம்ம நாட்டுல இன்னைக்கு வீட்டுல அரண்மனைக்குள்ள புகுந்து மீராவோட அக்பர் பேசிட்டு போயிருக்கிறார் ரத்தனமால சம்மானம் கொடுத்துட்டு போயிருக்கிறார் போயிட்டான் ஜெயமல் விளையாட்டா சொல்லிட்டு போயிட்டான் அதனால் முனிச்சிருந்தார் ராஜா இதுல ஏதோ இருக்கலாம்னு அதி கோபத்தோட கூட கோவிலுக்கு வந்தார் கோவிலை இட்டிச்சார் மீரா கோவில தரந்ததும் உள்ள வந்தார் உள்ள வந்ததும் வராதமாக மீராவை பார்த்து ரத்தனமாலை எங்கே அப்படின்னார் இதோதானே கிருஷ்ணன் போற்றுகிறான் அப்படின்னு ரத்னமாலையை காண்பிச்சார் அடுத்த கேள்வி அபருக்கும் உனக்கும் எவ்வளவு நாளா தொடர்க் இந்த கேள்வி கேட்டதும் பாடி வதங்கி கேள்வி விழுந்துட்டு கிருஷ்ணா இந்த ஒரு கேள்விக்கு நான் காத்திருந்தேனா எவ்வளவு நாள் இந்த ஒரு சொல்லு அவளை கைது எழுதி ஜெயிலா நாட்டு மக்கள் எல்லாம் பெத்த தயாரா நினைக்கக்கூடிய ஜனங்கள் கட்டுப்படுவாளோ அவ்வளவு ஜனங்களும் கதறி மாதா மேல ஒரு தப்பு கிடையாது என்ன நடந்ததோ ஏதோ இதுக்கு அவளை சிறையில வைக்க கூடாது என்று சொல்லி ரகுநாத பட்டர் சிபார்சு பண்றார்கள் அவர்கள் ராஜ புரோஹித்தரான ரகுநாத பட்டர் கும்பாஜி ராணாட்டுக வந்து அவ என்ன தப்பு பண்ணினா அவள ஏன் ஜெயில வச்சிருக்க அவளை விடுதலை பண்ணு அவளை உள்ள வைக்க கூடாது ராஜா சொன்னா இது என்னுடைய குடும்ப விஷயம் எங்களது காவலத்தில் போட்டுக்க கூடாது கொஞ்சம் கோபம் எடுத்து ரகுநாத பட்டர் உன்னுடைய தகப்பனார் போர்க்களத்திலேயே உன்னையும் உன்னுடைய தம்பியையும் என்னிடத்துல ஒப்படைச்சு விட்டு போர்க்களத்திலேயே போயிட்டார்பா உங்க ரெண்டு பேரையும் ஆளாக்கி உங்க ராஜ்யத்தை உங்க கிட்டத்த கொடுத்து உங்களை பட்டாபிஷேகம் பண்ற ஒரு குடும்பத்துல நான் ஒத்தம் இன்னைக்கு கிருஷ்ணநாமன் சொல்றவாளு ஜெயில வச்சிருக்கிறேன் அதை நான் கேட்க வந்தவன் குடும்பத்துல சேர்ந்தவன் இல்லையா அப்ப கிருஷ்ணநாமன் சொன்னவள் ஜெயில இருந்தா கிருஷ்ணநாமன் சொல்ற எனக்கும் அதுதான் தெரியும் இந்த நாட்டில் நான் இருக்க மாட்டேன் என்று கோபிச்சண்டு ராஜ புரோகிதரான போயிட்டான் ரெண்டு பலம் அவனுக்கு ஒரு பலம் சரீர பலம் ஜைமன் அவன் கோபிச்செண்டு போயிட்டான் முன்னாடியே புத்தி பலம் ராஜ புரோஹிதர் அவர் போன பிறகு அவ்வளவு ஆத்திரமும் சேர்த்து மீராவனத்துலதான் வந்தது இவ்வளவு ஜனங்களும் குமுறார்கள் உலகம் மாதிரியே மீராவ தண்டிக்க முடியாது போல தோணை ஏதோ ஜெயில இருந்தால் ஒரு பாம்பு கிடைச்சதை செத்து போயிட்டாள் என்று வதந்திய கலப்பு விட்டுடலாம் என்று நினைத்துக் அவளை பல பிரகாரத்தாலே வதம் பண்ணணும்னு நினைச்சான் ஒரு நாளும் அவள் கண்ணீர் விட்டு கேட்கறது எதுனாள் என்ன விடுதலை பண்ணுன்னு கேட்க மாட்டார் கோவில உள்ள கிரிதர் எனக்கு பால் கொடுத்தாச்சா அவன் தூங்கினானா அவனுக்கு யார் பூஜை பண்ணினா அவனை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துடும் என்றுதான அழகாள் ஊராட்டக சொல்லி அந்த கிருஷ்ணனை எடுக்க கூடாதான் இந்த சால கிராமத்தை வச்சுக்க என்று சொல்லி ஒரு பாம்பு பிடாரனை கூட்டு ஒரு கால சர்த்தத்தை பொட்டியில வச்சு உள்ள சால இருக்குன்னு சொல்லி மீராட்டுக்கு கொண்டு கொடுத்தா சால கிராமக்கும் அவள் கைவிடப் அல்லது தரக்க உடனே அவளை கடிச்சு விடும் எதிர்பார்த்தான் தற்பு கீழ்ச்சிக்காக அவளை தன் கதையை சொல்லிக்கல ஆத்மவிசுவாசத்துக்காக சொல்லிக்கும் தனக்கு அப்பீர் பெற்ற நம்பிக்கை ஈஸ்வரன் கிட்டத்தில இருக்கிறதையும் ஈஸ்வரன் ரட்சிச்சதையும் பக்தன் சொல்லிக்காம எப்படி இருக்க முடியும் அந்த பக்தன் பகவான் ரட்சிச்சதை சொல்றதுக்காக சொல்ற மக்னபி மீரா சாம்புராணா பேஜ் மீராஜாயி நாய தோழிய சால கிராமி மக்னபரி மீரா ஹரிகே குணகாயி பொட்டியை கொண்டு கொடுத்தால் இதுல சால கிராமம் இருக்கு ஆனந்த பரவசமாகி சால கிராமஜி என்ற கையில வாங்குறார் பற்றிக்குள்ள கைய விடுறார் சால கிராம காலசர்பம் இல்ல சால கிராமம் தான் இருந்தது பாவம் தத் பாவஜி ஆத்ம விசுவாசம் அப்பேற்பட்ட திட விசுவாசம் ஆனா இந்த திடவிசுவாசம் ராணாவுக்கு புரியாது ராணா நினைச்சதாவது மீராவினிடத்துல எல்லாருக்கும் பிரியம் இருக்கிறதுனால அந்த பாம்பு பிடாரனுக்கும் பிரியம் இருந்திருக்கும் அதனால பாம்பு வைக்காத விடியே சார கிராமத்தை வச்சு அனுப்பிச்சிருந்திருப்பான் இல்லாதான் சால கிராமம் எப்படி வந்தது இப்ப உண்மையாக காலாகல விஷத்தையே பால்ல கலந்து கொடுக்கிறேன் என்று நினைச்சா ரெண்டு நாள் கழிச்சு ஊதாந்திர சகோதரிய கொட்டு காலாகல விஷத்தை கலந்து பால கொடுத்து இந்த விஷம்னு சொன்னாதே பகவானுக்கு அபிஷேகம் பண்ணின பஞ்சாமிருத்தம் பால்னு சொல்லு என்று கொடுத்து அனுப்புறான் दुण दुण जहर का प्याला இங்க கொண்டு வரா ஜாப்பா ராணா பேஜியம் இமரத் தியாபன பீவல் நாயி ஹோ கஜீரம ரக்சாய மக்னபய வீரா ஹரிக்கே குணகாயி விஷத்து கொண்டு கொடுக்கிறார் இது பகவான் அபிஷேகம் பண்ணின பால் அப்படின்னதுமே மாறி எழுந்து கொண்டு அத கையில வாங்கின்றாள் அந்த விஷம் உதக்கிறது தெரியவில்லை நீளமா வெள்ளையான க்ஷீராத்தியில நீளமான பெருமாள் படுத்திருக்கிறது அவள் அனவுக்கு வரது தியானம் பண்ணிக் கொண்டே கிருஷ்ணாமிரதமாக நினைச்சு பருகிவிட்டாள் அமருகோய் மரணம் அடையலையா அமிர்தத்தை சாப்பிட்டது போல ஜீவிச்சிருக்கிறார் வீராவுக்கு தைரியம் வந்துவிடும் ஏன்னால் பகவானுடைய அனுகூலம் புரிஞ்சு போயிருத்தே அவளுக்கு சதா சகாயி நம்முடைய பக்கத்துல இருந்து நம்முடைய சஹாயனாக நம் பட்சத்தில் இருக்கிறான் கண்ணன் அப்படின்னு தைரியம் வந்தா முந்தைய விட அதிகமா பண்ண முடியாது மீரா கே பிரபு சதா சகாயி ராக்கே திக்ரகி பஜனித மக்னபை மீரா ஹரிகே குணங்காயி கடைசியில ராஜா நினைச்சா ஜனங்கள் அடிக்கடி வந்து மீறாவை விடுதலை பண்ணு அப்படி என்ன இப்போது மாதிரி புரட்சி இல்லாதவனா கூட விண்ணப்பிச்சுப்பா இல்லையா அனாமதைனா அவள் எங்கிருக்கிறானே பண்ணிடுவோம் இதனால் இந்த ஜெயிலுதான் இருக்கிறான்னு தெரியறது ஜனங்கள்லாம் சத்தியாகிரகம் மாதிரி வந்து கடக்கார்கள் ஜனங்களை கட்டுப்படுத்த முடியல அதனால இவளை அனாமுதைனமா எங்கிருக்கிறான்னு தெரியாது பண்ணிடுவோம் என்று நினைச்சவன் பெரிய காட்டுல கொண்டும் அங்கு ஒரு மாளிகை உண்டு அவனுக்கு அதுல கொண்டு வச்சு பூட்டின் வந்துட்டு ஆகாரம் கூட கொடுக்கல ஆனால் அங்கிருந்தும் கூட கிருஷ்ணகீர்த்தனமே அவளுக்கு ஆகா அசோக பிராட்டி இருக்கும் பொழுது பத்து மாசம் என்ன ஆகா உபவாச கிருசாங்கீனாம் வால்மீகி சொல்ற அகாரம் உண்டான ராமநாத சங்கீர்த்தனம் தான் மீராபாய் கிருஷ்ணநாமே கீர்த்தன யாத்திரையாக சில சாதுக்கள் போறார்கள் அந்த காட்டு பாதையா இங்க வந்து பத்து நாள் ஆயிடுது கழிவு முறை கிடையாது அப்படியே கடந்து பசினால சாகட்டும்னு நினைக்கிறான் போலருக்கு ராத்திரி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு எங்கேயும் காடு நல்ல நிலா வீசறது ஒற்றடி பாதை ஒரு பாதை அந்த பாட வழியாக சாதுக்கள் பஜனை பண்ணிகொண்டே வரவர்கள் ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த கோவிந்த ராதே கோபால ராதே என்று பஜனை பண்ணிகொண்டே வரவர்கள் ஒரு மரத்தடி வந்தது அப்பாடா சித்த நாம் விசிராந்தி எடுத்துக்கொண்டு வெடிக்காலமே புறப்பட்டு போமே நல்ல நிலவு இருக்கு அவர்கள் சாமான கீழே வச்சார்கள் மரத்தடியில அப்படியே உட்காந்துண்டார் சில்லுன்னு காத்து வீசறது காத்திலே வரும் கீதமாக ஒரு இனிமையான பாட்டு காதல விழருது என்ன பாட்டுன்னு சாதுக்கள் கேட்டார் பசுமே ரே நை நனுமே நந்தலாலா நந்தலாலா நந்தலாலா பசோமே ரே மோகடி பூர்த்தி சாம்பரே சூரதி நந்தலாலா மோகன மூர்த்தி சியாமசுந்தரா என்னுடைய கண்ணிலேயே நில்லுனி என் கண்ணை விட்டு அந்தண்ட போகாதே ஹே நந்தலாலா இந்த கீர்த்தன காதல வேண்டன எங்க யார் பாடுறா அப்பதானே உட்காண்டார்கள் எழுந்து அதோ இந்த திசையில்தான் கீர்த்தனம் வர்றது பாப்பந்தா அந்த திசையை நோக்கியே போயிட்டு இருக்கிறார் போக மேலே கீர்த்தனம் காதலவில் உர பை ஜி மாசாலா மோகன முரளி கானம் பண்ணக்கூடிய என் பிரபோ கழுத்தல வைஜேந்திய மாத துலங்க இடப்பில் பீதாம்பரத்துக்கூடிய என் கண்ணா என்னுடைய கண்ணிலேயே தெரிவாயாக அதோரு மண்டபம் தெரியறது அதோரு வீடு தெரியறது இந்த வீட்டில இருந்தான் கானம் வர்றது இந்த போய் பார்க்கலாம் என்று ஓவத்தரா வந்து கிட்டக வந்தா வீடு பூட்டிருக்கேன் பூட்டின வீட்டுக்குள்ளே எப்படி பாட்டு பூட்ட உடச்சு பார்க்கலாம் கூட்ட உடச்சார்கள் கதவை தரந்த உள்ள போனா தங்க பதுமை மாதிரி உட்கார்ந்து மீராபாய் எவார் கண்ணு திறக்கவே இல்லை அமைதியா சாதுக்கள் நிசப்தமா எதுல வந்து உட்கார்ந்து அவளுடைய சங்கீர்த்தம் நடக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம யாரு தெரியாது கடித்தட்டோதித்த நூலாசு நந்தலாலா பாத்தினுடைய கடைசி வரி வந்தது மீராக்கே பிரபு சந்தனு சுகதாயி பத்தபத் சலா கோபால் மீராக்கே பிரபுன்னு சொன்னதும் எல்லாரும் புரிஞ்சுடா மீராபாய் பலருக்கு மீராபாய் என்று கீர்த்தனம் முடிஞ்சு கண்ண திறந்தாள் சாதுக்கள் நிறைய உட்காந்து கதை பார்த்து விட்டு அவ்வளவு சாதுக்களையும் விழுந்து சேமித்தாள் மீராவை பார்த்துட்டு சாதுக்கள்லாம் கேட்கலான் யாருமா ஏன் இங்கே இப்படி உட்காந்துக்கிறீர்கள் நீங்கள் தினம் மீராபாயா இந்த அடியாலதான் அப்படி சொல்லுவார்கள் அப்படியா உங்களை பார்க்கணும்னு நான் வந்தேன் அங்கெல்லாம் வந்தோம் உங்க தேசத்துல உங்கள் பேரை சொன்னாலே மகாராஜா அரஸ்ட் பண்ணிடுவான்னு சொன்னா உங்க தரிசனம் கிடைக்கலம்மா ஆனா கிருஷ்ண சங்கல்பம் இங்க கூட்டி வச்சு கொடுத்து உங்களை பார்த்துட்டோம் உங்க தரிசனம் கிடைச்ச விடுத்து ஏமா இப்படி அநாதையா இங்க இருக்கணும் அநாத்தங்கிறதே கிடையாது என்ன மகாராணா அனாதியா உட்கார வச்சார் ஆத்ம பந்துக்களான உங்களை அணிவிச்சு விட்டானே கிருஷ்ணன் அநாதியா பண்ண முடியாத போலற்கே ஆத்ம பந்துக்களான நீங்கள் இத்தனை பேர் இங்க வந்துட்டீர்கள் ஆஹா என்ன சாந்தம் என்ன சரியான பதில் இப்படியே மகாராஜா செய்கிறார் அது கிருஷ்ண சங்கல்பம் கிருஷ்ணனுடைய சங்கல்பம் அது அப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்க இருக்கணுமா நீங்க பிருந்தாவனம் வந்துடுங்க சாதுக்களே என்ன அப்படி கூப்பிடலாமோ உங்க பின்னாடி நான் வரலாமோ உங்களுக்கும் அவமானம் எனக்கும் அவமானம் என்னை ஒருவனோட சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கிறான் கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணன் அந்த ஒருவர் என்னை எங்க உட்கார வைக்கிறாரோ அங்கதான் நான் உட்கார முடியும் அவரை எப்ப என்னை அழைக்கிறாரோ அப்பதான் எழுந்திருக்க முடியும் ஆஹா பிரேம பிரவாகத்துல தர்மங்கள் கிடையாதுன்னு சொல்லுவார் அந்த பிரேம பிரவாகத்திலையும் தர்மத்துல கட்டிவிட்டு இருக்கிறது உங்களுக்கே தகுந்த எதுல உட்கார்ந்து இந்த நிலைமையில இந்த காட்டுல நாம் மாத்தாவை தனியா போக கூடாது நாம் இங்கே தங்கிவிடுவோம் பஜனை பண்ணின்றப்போம் என்ன முடிவு கஷ்ட ஏற்படுத்துறானோ சாதுக்களுக்கு கையில வேண்டிய ஆகாரம் இருந்தது அவளுக்கு வேண்டியது பசிக்கு ரொட்டி அவ்வளவுதான் அவ்வளவு பேர்களும் உட்கார்ந்து கொண்டார்கள் ராதேஷாமே ம ராதே ம ராதே ராதேஷாம் ராதேஷாம் என்று சங்கீர்த்தம் மண் இருக்கிறார் சாரர்கள் மூலம் உலக தெரிந்து கொண்ட விஷயங்களை புரிஞ்சு நோட்ட மகாராணா மீராவ தன்னுடைய அரண்மனைக்கு அழைச்சுட்டான் எப்ப இருக்கிறேன்னு தெரிஞ்சு வேட்டோம் நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சு வேடும் என்று நினைச்சுக்கிறான் இவள போன போக்கு ஆரம்பத்திலே இருந்து இடம் கொடுத்துட்டோம் இந்த பக்தியில முரட்டுத்தனம் பண்ணிவிட்டா இருந்தே லோக விஷயத்துக்கு அவளை இழுத்து திருத்திருக்கணும் அது நம்ம மேலதான் தப்பு என்னதான் இருக்கட்டும் உலக விஷயங்கள்ல இப்ப இருக்கட்ட ராஜசௌக்கியங்கள் இருக்கும்போது இதுல மயங்காம ஒரு பொம்நாட்டிற்க முடியுமா அவன் அந்த அளவு தான் மீறாவ புரிஞ்சுக்க அதனால அவன் நினைச்சான் இப்பொழுது எங்கையும் அவளை வேற விஷயங்களுக்கு பலவந்தமாகாவது புகுத்தி அவளை அவளுடைய பக்தி மார்க்கத்தை மறக்க அடிக்கணும் அதுதான் அதுக்கு வழி என்று நினைச்சுண்டு கொஞ்ச நாள்ல அவனிடத்துல விரோதிச்சுண்டு போன ராஜ புரோகிதரும் வந்துட்டார் ஜெயமல்லும் வந்துட்டான் ராஜாவும் எங்கெங்கெல்லாம் கத கச்சேரிகளும் ஒரு டான்ஸும் இது மாதிரி லௌகிக விஷயங்களுக்கெல்லாம் அவளை விழுத்துட்டு போற ஒரு நல்ல டான்ஸ் ஏற்பாடு பண்ணிருப்பார் ராஜா மீராவை தான் அழைச்சிட்டு வருவர் அந்த டான்ஸுக்காரி இந்த இளைய ராணியை பத்தி அவளுக்கு நன்னா தெரியும் இவள் கிருஷ்ணபக்தி உடையவள் அவளுக்கு தெரியும் சந்தோஷப்படுத்துறது தானே நாட்டை ஆடுறவனுடைய லட்சியம் இவளுக்கு கிருஷ்ணபக்தி உண்டு தெரியும் அதனால வேற ஏதோ நாட்டை ஆட வேண்டியவள் இன்னைக்கு என்ன பண்ணுவள் எதை மறக்க அடிக்கணும்னு அழைச்சன்னு உட்கார வச்சிருக்கிறானோ ராஜா இந்த ராணி மீறாவ பார்த்ததுமே அவள் கிருஷ்ணாணி பே நீ என்ன பண்ணிட முடியும் ராஜா தான் தவிர்த்து போவான் சரி இன்னைக்கு போராட்டமே விடுவான் இப்படியே பல இடங்களே அவள் அப்போதான் பாகவத்தை எடுத்து வச்சிருந்திருப்பாள் அங்கிருந்து வருவன் ஒரு நாவலை கொண்டு வந்து இதை படிந்தான் அப்பொழுது ஒரு பஜன பண்ணனும்னு தம்பரா எடுத்து வச்சந்திருப்பாள் அஞ்சன் வருவன் ஒரு வேற ஒரு பாட்டை எடுத்து இதை பாடும் மீற அவருடைய இஷ்டத்துக்கு அதையே கிருஷ்ணகதியா நினைச்சு என்று பாடுடும் அப்படி அனுகூலமா இருந்தும் கூட ஆனா இவள் இடத்துல தீரல இவனுடைய அலௌகியமான பக்தி அவனுக்கு புரியத்தான் இல்லை தன்மந்த நிலையில சில மீறி விடுறா அது புத்திபூர்வமா மீறது இல்லை ஒரு சமயம் அப்படி ஆயிடுச்சு அது அவனுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கி விஜயதசமி தர்பாருக்கு மகாராணாவா முகாராணா மீராவை வரணும்னு சொல்லியிருக்கான் ராணி ராஜாவுமா தான் தர்பார்ல உட்கார்ற வழக்கம் முகாராணி மீரா அலங்காரம் பண்ணிக்கிறா ராஜா முன்னாடி கேட்டார் ராணி அந்தரங்க சுரங்க பாதையாக தர்பாருக்கு வர வழக்கம் அலங்காரம் பண்ணிக்கிறா பண்ணிக்கிறா பண்ணிக்கிறா அலங்காரம் பண்ணிக்க பண்ணிக்க அவளுக்கு ராசலீலைக்கு போக போறோம் கிருஷ்ணனுடைய ராசலீலைக்கு போக போறோம் அப்படிங்கிற தியானத்துல தர்பாருக்கு போக போறோங்கிற எண்ணம் இல்ல மாடியில இருந்து அவளுடைய மாடியில உள்ள அவளுடைய ரூம்ல இருந்து படிக்கட்டுகளில் கீழே இறங்கி வரும் பொழுதே அவள் காலில் இருக்கக்கூடிய நூபரமே கலிர் கலீர்னு சப்தம் கேட்கறது அது அவளுடைய சித்தத்துல ராசலில கண்ணனுடைய கால் சலங்கை ஒழிக்கிறதாக அவள் சித்தத்துல தியானம் வந்து எடுத்தோம் அதுக்கு ஏற்றபடி நிலவு கிளம்பி கோவில் ஜஜரன் ஜலிக்கிற கொஞ்ச நாளா கோவிலுக்கு போறது இல்லை ராஜா அனுப்புறது இல்லை அந்த கிரிதர கோபாலன் ஒண்டியா தான் அவன் வேணுகானம் பண்ணினானோ இவளுடைய பிரமைதானோ அந்த கோவிலுக்கு தன்னறியாம போயிட்டான் மனசுல எதிர்க்கோ அந்த இடத்துலதானே கால் வீசும் இவள் அந்த அறியாம கோவில் கொள்ள சில பேர் காத்து இருக்கிறார்கள் எல்லாரும் சந்தோஷமா எழுந்து உள்ள போனதும் தன்னுடைய வீணை எடுத்து கொண்டால் வாசித்தால் நர்த்தனம் ஆடினால் பஜனை கொண்டாள் குதூகலமா பக்தர்கள் எல்லாரும் பாடுறார்கள் எல்லாரும் சேர்ந்து மீரா பிரபோ கிரிதாரி மீரா பிரபோ கிரிதாரி என்று பாடுறார் ராஜா பகுநேரம் காத்துன்றா மகாராணி வல்லே அப்படின்னதும் அவனுக்கு திருத்த அவமானமாக போயிடுது இந்த அவமானம் கோபத்தை உண்டாக்கி விடுச்சு சொல்லி நம்முடைய அந்த நம்முடைய மனைவி கேட்கலன்னா உலகத்தில் யார் கேட்போம் நான் ஒரு ராஜாவா என் மனைவியை எனக்கு திருத்தவோ என் மனைவி எனக்கு அடக்கிறதுவோ முடியலையே என்கின்ற ஆத்திரத்தோடு இன்னைக்கு வெட்டி போடுவோம் வெட்டி போடுவேன் என்று அங்கே வாரா அவன் எதிர்பார்த்ததுக்கு மேல அவனது கோபத்தை உண்டாக்கும்படியாக தர்பாருக்கு வல்லேங்கிற ஒரு கோபத்தோடு இல்லாமல் கிருஷ்ணாலயத்துக்கு போயிட்டான்ங்கிற ஒரு கதம் உண்டு அதனால அவன் என்ன பண்றோம் நிதானம் இழந்துட்டான் எந்த இந்து கோவில்களை முஸ்லீம்கள் இடிக்கிறார்கள்ங்கிறதுக்காக ஹிந்து குழுக்க அபயம் கொடுக்கறதுக்கு ராஜபுத்திர ராஜ்யமே ஸ்தாபனம் பண்ணித்தோ அந்த ராஜபுத்திர வீரனே அந்த கிருஷ்ணாலயத்தை இடிக்கும்படியாக உத்தரவிட்டு விட்டான் உத்தரவிட்டா அதன்படி செய்யணும் நார் புறங்களையும் டுமீல் டுமீல டீரங்கி கலம்பியத்து கட்டடங்கள்லாம் முத்திஞ்சு கீழே விழுந்தது பக்தர்கள்லாம் ஓடி போயிட்டார்கள் நாற்புறங்களில் நெருப்பு பிடிச்ச பத்தி எரியலரு அட்டகாச சிரிப்பு சிரிச்சு விட்டு ஒழிஞ்சால் மீறான்னு போயிட்டான் ராஜா மீரா கோபாலனுடைய சரணத்தை அப்படியே கட்டின்னு இருக்கிறான் பஜவன் நடக்கிறதா தான் அவளுக்கு தெரியும் வேற எதையும் தெரியல கிரிதாரி கிரிதாரி கிரிதாரி கிரிதாரி கிரிதாரி கிரிதாரி கிரிதாரி கிரிதாரி பிரத்யம் வந்து எப்படி நிமிண்டு பார்த்தா இடிஞ்சு கிடக்கு நல்ல வேலையா ஒரு பக்தாளுக்கு ஆபத்து இல்லை எல்லாரும் ஓடி போயிட்டார் கிரிதாரி மட்டும் சிரிச்சன்னு நிற்கிறான் அவனுக்கு எப்போதும் சிரிப்புதான் அவனை தன் கையில எடுத்துட்டான் இனி சுதந்திரம் ஏன்னா மீரா ராணாவுக்கு அடங்கி பிருந்தாவனம் வரமாட்டேன்னு சொன்னவள் இப்ப என்ன சொல்றதுனா ராணாவினுடைய தீர்மானப்படி பீரங்கிலே நான் பொசுக்கப்பட்டேன் அந்த மீரா போயிட்டான் ராணா தாலிகட்டின மீரா போயிட்டான் பீரங்கில இது வேற மீரானு நினைச்சிட்ட அதனால அவன் அனுமதியை எதிர்பார்க்கல அந்த கிரிதிரனை கட்டி விடுப்புல முடிஞ்சு சொருகி கொண்டாள் கையில தம்புராவ எடுத்து வேகமா புறப்பட்டாள் எங்க போறது போறதா இருந்தா எங்க போறது போறதுக்கு இடம் இல்லையா வாழ்க்கைப்பட்ட இடத்துலதான் என்ன சுகத்தை கண்டுட்ட அளவன் கிரிதரனுடைய வீட்டுக்கு போறேன் அந்தானே என்னுடைய பதி என் பதிய தேடு கொண்டு நான் போறேன் இதில் தற்காலிகம் தானே என்னுடைய பதியான கிருஷ்ணனை தேடு கொண்டு நான் போறேன் அப்படியா எங்க உட்காருவேன் என்ன கொடுப்பான் என்ன சாப்பிடுவேன் எனக்கு என்ன தெரியும் எனக்கு உடையவனுடைய இஷ்டம் வரு என்ன துணி கொடுத்தனோ அதை உடுத்திப்பேன் என்ன ஆகாரம் அதை சாப்பிடுவேன் என்ன உட்கார குத்தனோ அந்த உட்கார இப்படி பாடிக்கொண்டே வரக்கூடிய மீராபா எவ்வளவு தூரம் நடந்தாலோ தெரியாது யமுனைக்கு வந்தால் யமுனையில வந்ததும் பிரேமபக்தினால மூர்ச்சையாகி யமுனையில விழுந்துட்டான் சைதனி மகாபிரபு சமுதிரத்துல வேண்டது மாதிரி யமுனாதேவி அப்படியே எடுத்துட்டு வராள் வெறிய காலையில பிருந்தாவனத்திலே சில சாதுக்கள் எல்லாம் கேசி காட்டில யமுனையில ஸ்நானம் பண்றார்கள் ஸ்நானம் பண்ணும்பொழுது அவளுடைய திருவெடியில வந்து மோதுறது இது என்னது ஏதோ பிரேதம் மாதிரி இருக்கு தூக்கி போடு வச தூக்கி போட்டா யாரோ பொம்மநாட்டி கழுத்துல துளசி மாலை கட்டின் ஏய் வைஷ்ணவி அகத்தோன்றதுடா இடுப்புல என்ன இடுப்புல என்ன பாரு இதோ கட்டின்றாள் இந்த அம்மால எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கு பார்த்த முகமா இருக்கிறார் ஒரு கழவர் இடுப்புல சோதிச்சு விடுத்து பார்த்தா கிரிகர கோபாலன் கோபாலனை பார்த்ததும் கதற ஆரம்பிச்சுட்டார்கள் சாதுக்கள் அராரா இந்த கிருஷ்ணன் அம்ம கிருஷ்ணன்னா நாம அந்த உற்சவத்துக்கு தூதாரா கிரகத்துக்கு போயிருந்தோம் இல்லையா அந்த ஒரு குழந்தை இந்த கிருஷ்ணனை புடுகின்றாளே அதே குழந்தை அல்லவா இவள் கிருஷ்ணா இப்படி இந்த நீலையிலே நீ இவளை கொண்டு சேர்த்தால் சகிக்க மாட்டோம் பிருந்தாவனத்துக்கு அவளை அழைக்கிற முறை இது இல்லை இந்த ரீதியில அவளை கொண்டு இங்க சேர்த்தால் தாங்க மாட்டோம் நீ இப்படி விளையாடக்கூடாது என்று கதறினார் அதுல ஒரு பெரியவர் இருக்கிறார் அவர் சொன்னார் இது வந்து பிரேம சமாதியே உயிர் போகலை பிரேம சமாதி நாம சங்கீர்த்தனம் பண்ணா எழுந்த நூடுகள் எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு கிருஷ்ணநாமத்தை சொல்றா கிருஷ்ண பகவானுடைய கிருஷ்ணகோ கிருஷ்ண பஜோ லேகு கிருஷ்ண நாம் கிருஷ்ண மாதா கிருஷ்ண பீதா கிருஷ்ண பிராணதன் கீர்த்தனம் பண்ணதான் ஒரே கண்ணை தரந்து பார்த்தா கைகால அசைஞ்சது உடனே சுவாமிகள்லாம் பார்த்து சுவாமிகளே நான் எங்க இருக்கேன் நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கேம்மா அதான் எங்க இருக்க பிருந்தாவன வந்துட்டியே ஆஹா பிருந்தாவனம் வந்துட்டேன்னா என் பிரபுனிடத்துல நான் வந்துட்டேனா சாதுக்களே நீங்கள் தான் இனிமேல் எனக்கு பந்துக்கள் நான் எப்படி இருக்கணுமோ நீங்கள் உத்தரவு போடுங்கள் நாங்கள் யார் உனக்கு உத்தரவு போடுறதுக்கு இந்த பிருந்தாவனம் உன்னுடைய சொந்த கிரகம் இந்த கோபாலன் உன்னுடைய பிரபு நீங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணாலயங்கள்லையோ சத்சங்கங்கள்லையோ உனக்கு இஷ்டப்படி இருக்கலாம் எந்த கோவில்கள்லேயும் இருக்கலாம் எங்கேயும் உனக்கு பிரசாதம் கிடைக்கும் இனி பிருந்தாவனத்தை விட்டு அங்கேயும் போக சந்தோஷ் நிறைய நகை போட்டு இருந்தாள் எல்லா நகையும் கழக்கி பாங்கே விஹாரின்னு ஒரு கோபாலன் அந்த கோவில் பிரதான கோவில் பிருந்தாவனத்துல இன்னைக்கு அதுதான் அந்த கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு காவியை எடுத்து உடுத்தி கொண்டாள் துளசி மாலையை தரிச்சு கொண்டாள் பைராகிணி ஆயிட்டா மகாராணியா இருந்தவள் இப்பதான் அவளுக்கு சாந்தி உண்டாச்சா அவளுக்கு இந்த ராஜசுகம் சுகப்படுத்தல இப்ப சொல்றாள் மைந்தோ கிரிதரோபால தூச ராம கோழி जाके मेरो पति ोपाल दोसरा गिरधर गोपाल तवर वेरे करे यार மயிலுருகையே மணிமகடமாக கொஞ்ச நஞ்சம் இருந்த லஜயம் சத் சங்கத்துல உட்கார்ந்து போயிடுச்சு வாசம் பண்ணி கொண்டிருந்தான் எல்லாரும் சகோதரி போலையும் தாயார போலையும் நினைப்பார்கள் சாதுக்கள் எல்லாம் எங்கேயும் சுதந்திரம் அவளுக்கு அநேக கீர்த்தனங்களை பாடிக்கொண்டு ரொம்ப சுகமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்த கடைசியில வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் பிருந்தாவனத்துல ஒரு மரத்தடியில நின்னு கொண்டு கிருஷ்ண தியானம் பண்ணிண்டே இருக்கிறாள் மீராபாய் அப்போ ஒரு பஜன கோஷ்டி வரது அந்த சாதுக்களை பார்ப்பதும் விழுந்து நமஸ்கரிச்சாள் இந்த சாதுக்கள் எல்லாம் கிட்டதும் வந்ததும் மீரா பார்த்து பிருந்தாவனத்துல மீராமாயின்னு ஒரு மாத்தா இருக்காளாய் அவளை எங்க பார்க்கலாம் மீரா இந்த அடியால் தான் உங்களை தாம்மா தேடிண்டு வரோம் என்கிட்ட என்ன இருக்கு துவாரகாநாதனுடைய கோவில் பூட்டியே கிடக்கு வர்ஜயித்வா மகாராஜே ஸ்ரீமத் பகவதாலயம் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் வைகுண்டாரோகணம் பண்ண பிறகு துவாரக சமுதிரத்தினாலே அழிக்கப்பட்டுவிடுது சமுதிரத்தினாலே அழிக்கப்பட்ட போதும் அந்த துவாரகையில பகவானுடைய ஆலயம் மட்டிலும் அழிக்கப்படலை என்று பாகவதமே சொல்றது அப்ப பூட்டின கோவில் அப்படியே கிடக்கு யாரும் அந்த போக முடியறதில்லை ஆனா சொல்லிக்கிறார்கள் என் ஊர்ல சில பேர்கள் கர்ண பரம்பரையா மீரான்னு ஒரு மாதா ஒருவள் அவள் கீர்த்தனம் பாடினா கோவில் தரக்கும்னு சொல்றாரு நீங்கள் தான் அந்த மீரான் சுவாமிய அந்த மீரான் ஆனோ எனக்கு தெரியாது அப்பேர்கிட்ட பக்தி எனக்கு உண்டோ இல்லையோ தெரியாது ஆனால் துவார்கைக்கு என்னை கூட்டால் தாசர்களை மீறதுக்கு சக்தி எனக்கு கிடையாது உங்களுடைய நியமனப்படி வரேன் பாடுறேன் கதவை திறக்கிறது கிருஷ்ணனுடைய இஷ்டம் மீராபாய் அழைச்ச கொண்டு எல்லா பாகவதாலும் பண்ணிக் கொண்டே போறார்கள் பல தேசங்கள் தேசாந்திரங்கள் எல்லாம் தாண்டி சமுதிரம் பெரிய சமுதிரம் வரணும் மறுபூமி அந்த மறுபூமியெல்லாம் தாண்டி போகணும் ஒட்டகத்துலதான் போகணும் பல பேர் சளைச்சு களைச்சு நீங்கி டகள் கூட வர முடியல பிடிவாதத்தோட மீராபாய் மட்டும் போறாள் நீண்ட மறுபூமியும் தாண்டி பிறகு கடல்ல ஒரு தோணியை கொண்டு அந்த கடலையும் தாண்டி பரிசிரமப்பட்டு அந்த துவாரக இருந்த அதுக்கு வந்து இப்போ அதுக்கு பேட்டு துவாரகான்னு பெயர் சுவாமி வல்லபாச்சாரியாளுடைய பெருமையினால அது பெரிய நகரமாகவும் பெரிய கோவிலாகவும் இன்னைக்கு ஆயிடுது பெரிய சம்ஸ்கிருத காலேஜ் எல்லாம் நடக்கிறது மீராபாய் வந்த காலத்திலே அது வெறும் மணல் வெளியான தடலாவே இருந்தது அதுல உள்ள அந்த இடிஞ்சு போன கிருஷ்ணாலயம் மட்டும் மனுஷ சஞ்சாரம் இல்லாதபடி பூட்டி கடக்கு அந்த பூட்டி கிடக்கக்கூடிய அந்த ஆசுல வந்ததும் பகவான் எடுத்து அவள் பிரார்த்தனை பண்ணினாள் என்னுடைய இந்த விண்ணப்பத்தை நீ அங்கீகாரம் பண்ணணும் உன தவிர வேற யார் என் விண்ணப்பத்தை அங்கீகாரம் பண்ணுவா பிரபோ கடைசி பாட்டு கோவர்தன கிரிதாரி கோவர்தன கிரிதாரி கோவர்தன கிரிதாரி मोरम कुंडल कुंडल की रे, कुंडल की रे மோரமக்கூட்ட न्यारी रे ரே குண்டலகேச்ச मोरे ரே துமீ गोवर्धन गिरिधारी राखो लाज हमारी रे प्रभु। राखो लाज हमारी हमारी रे रे பே திரௌப்படிவாரி ரே பிரபு ரோஜவீ ரே பிரபு துமபி दीन बंधो என்னுடைய விஜயப்திய உன்னை தவிர வேற யார் காது கொடுத்து கேட்பா ஹே பிதாம்பரதாரி உன்னுடைய திருவிடியை பார்க்கணுங்கிற ஆசையினாலே இந்த அரியால் பரிசிரமப்பட்டு உன் சங்கல்பத்தாலே உன் சன்னிதானத்துல வந்திருக்கிறாள் பெரிய சபையில திரௌபதி கோவிந்தா அப்படின்னு கதரும் பொழுது அவளுடைய விண்ணப்பத்தை நீ கேட்கலையா சரணாகத எவ்வளவு காலம் இந்த உலகத்தை நான் இவளுக்கு உன் திருவடியில இடம் கூடி ஆர்த்த பிரபத்தி நீ உலகத்துல என்ன எவ்வளவு ஆடவிட்டையோ அவ்வளவு ஆடிவிட்டேன் எவ்வளவு பாடவிட்டையோ இனிமே அவ்வளவு பாடிவிட்டேன் இனிமே உன்னுடைய சீத்தளமான சரண சாயைக்குதான் ஆசைப்படுறேன் மீராதர நாகர சரண கமல பலிஹாரீரே இப்படி பாடுவதே ஜல்லுக்கு அதை தறந்தது சில பக்தால் கூட வந்திருக்கா ஆஹான்னு பார்க்கிறா மீரா தாவி உள்ள ஓடினாள் பகவான் ஆலிங்கனம் பண்ணி கொண்டால் அப்புறம் மீரா கிடைக்கல இப்படி சில பக்தர்கள் அவர்களுடைய அந்தர்தானம் சொல்லப்படுறதே தவிர அவர்கள் அப்புறம் லோகத்துல இல்லை பல பக்தர்கள் சரித்ராந்துமார் அவருக்கு அங்க என்ன ஆகர்ஷனம் இருக்குமோ அந்த மூர்த்தியில என்ன இருக்கோ அந்த பக்தி எப்படியோ அது நமக்கு தெரியாது நம்பற நம்புறதுக்காவது சக்தி இருந்தா போதும் திருப்பானாள்வாறு தன் உடம்போடு ஆக்கியமிட்டார் ரங்கநாதன் ஆண்டால் ரங்கநாதனுடைய திருமேனியோடு ஐக்கியமாயிட்டாள் கிருஷ்ண சைத்தன்யர் பூரி ஜெகநாதத்துல ஜெகநாதனோட ஐக்கியம் ஆயிட்டார் மீராபாய் கோவர்தன கிரிதரனோட துவாரகையில ஐக்கியம் அவருடைய பக்தி எப்படி இருக்கும் ஆனால் ஒன்று சத்தியம் ஆனால் அவள் நிலை எப்படி இருந்ததுன்றது இப்ப நமக்கு புரிஞ்சிருந்தது இல்லையா ஆனால் லோகத்துல காமினி காஞ்சனம் புகழ் ஆசை இப்படி உருண்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஏதோ கிருஷ்ணான்னு நமக்கு சொல்ல வந்துதானா அது பெரிய பாக்கியம்தான் இந்த கதைகளை நம்புறதுக்காவது தெம்பு பகவான் கொடுத்தான்னா போறோம் ஆனால் இப்போ ஏற்பட்ட சக்திகள் இப்பே ஏற்பட்ட மகதிகள் இந்த மகதிகளை பெற்று கொடுத்த பாக்யம் நம்முடைய பாரத உண்டு இப்போ மகதிகளை பெற்று கொடுத்திருக்கிறார் நாளைக்கு ஆண்டாள் சரித்திரத்தோட கல்யாண உற்சவமாக பூர்த்தியாகிறது